ய நவநீதம் மூலமும் அபிரதி என்றாக தாராபுரம் டாக்டர் வேதகரீஸ்வரன் கபிலர்மலை திரு தாராபுரம் இங்கு வந்து மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நமது கைவல்லிய நவநீத ஞான செயலாளர் அருவையா சென்னை தொழிலதிபர் திரு முருகு எழுமலை அவர்கள் இருக்கிறார்கள் இங்கு எல்லா விழாவினுடைய எல்லா ஏற்பாடுகளுக்கும் அச்சாணியாக இருக்கிற அருமை நண்பர் ஈஸ்வரன் இருக்கிறார் இந்திராணி அம்மையாரும் பழனி அம்மையாரும் இடையில் இருக்கிறார்கள் சுவாமி சதானந்தா அவர்கள் கைவல்லி நதலாவது மாநாடு பாடியநல்லூரில் நடக்கும் பொழுதும் அங்கிருந்து அங்கேயே தன்னுடைய சீடர்களோடும் அமைப்பினரோடும் வந்திருந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்தவர் வேதாந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே மிக சிறப்பான தன் பட்டனுடைய பங்களிப்பை அளிப்பவர் புத்தகங்கள் நிறைய வெளியெடுக்கிறார் பகவத்கீதைக்கு ஒரு உரைகள் இருக்கிறார் ஒடுக்கம் என்றார் மிகச்சிறந்த முறையில அன்பர்களை வைத்துக் ஆன்மீக பணியாற்றி வரும் நண்பர் அன்பர் தாராபுரம் மற்றும் ஒரு ஆசிரமம் வைத்திருக்கிறார் அவர் தலைமை தான் எனக்கு நடக்குது அவர் வந்து அந்த தலைமையை அருமை செல்லமுத்து அவர்களிடம் தலைமையிற்கு சொல்லி இந்த விழாவை நடத்த இருக்கிறோம் இந்த விழா எந்த நடைவேந்து இந்த குரு விழா எந்தி நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு சொல்லுங்கள் ஈஸ்வரன் கொஞ்சம் அந்த வரவேற்புரை வரவேற்புரையாற்றுவார் நண்பர்களே மிகச் சிறப்பாக இரண்டு நாள் மாநாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றது இப்பொழுது இன்றைய குரு விழா அது சமயத்திலே நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது நூலாசிரியர் சதானந்தா சுவாமிகள் இதுவரை எழுதிய நூல்களெல்லாம் மிகச்சிறப்பான நூல்கள் நானாசீவாத கட்டளைக்கு திருமணபாடி சுவாமிகள் எழுதிய உரையை மறுபதிப்பு செய்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அன்புக்கு பாத்திரமானவர் அதன் அவர் எழுதிய நூல்களெல்லாம் ஒழுவில் ஒடுக்கம் பட்டணார் கீதை யாருமே இதுவரை எடுத்தாலாத ஒரு புதிய சிந்தனையோடு திருவள்ளுவர் குடும்ப வரலாறு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் மிக அருமையான நூல் யாருமே அந்த இதுக்கே போனதில்லை இல்ல உரை தான் எழுதியிருக்காங்களே தவிர விளக்க உரை திருவள்ளுவரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நூலை அவசியம் படிக்கணும் அந்த திருவள்ளுவர் குடும்ப வரலாறு இது வரைக்கும் வேற யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்ட் அது மாதிரி ஒரு சிறந்த நூலை எழுதியிருக்கிறார் அதன் பிறகு சென்ற ஆண்டு வரும்பொழுது சொன்னார்கள் ஒரு உரை ஒன்று எழுத வேண்டும் அப்படின்னு சரி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த ஆண்டு குரு பூஜைக்குள்ளே அதை முயற்சி செய்து பல்வேறு தடைகள் அவர்கள் உடல்நலம் அதுக்கு கண் ஒத்துழைப்பு எல்லாவற்றிலும் இறையருளால் நீங்கி மிகச்சிறப்பாக இந்த உரையை எழுதி அச்சிட்டு இப்பொழுது வெளியிடுவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது விழா தொடங்க இருக்கிறது நம் இந்த சிறப்பாக பணியாற்றிய திரு அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் பண செலவு செய்து நிறைவு செய்து கொண்டிருப்பவர் உழைப்பு மட்டுமல்ல அதிகமான பண செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருபவர் அவரை கௌரவிப்பு பெரும் மகிழ்ச்சி அடைவே உலகலாம் உணர்ந்து மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீபசாட்சி மாத்திரமா நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலா நன்னிலும் மருகும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மையனே என்னை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி நன்றி க தொண்டதம் போற்றி ஓளி மறித்திரு நாவல் ஓரால் தாழ் ஓற்றி ஐயனே எனது உள்ளேன் என்று அது சென்மங்களாய் ஆண்ட நெய்யனேன் உதேசிக்க வெளிவந்த குருவே ஓற்றி உயி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு டாக்டர் சி கே செல்லமுத்த ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வையம் வாழ்க வையம் இந்த அற்புதமான குருபூஜைகளாக கலந்து கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய நமது இந்த நன்னிலத்தினுடைய ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அங்கே நமது அங்கே சாமியினுடைய ஆசிரமத்திற்கு வருகிறது என்று எங்களுக்கெல்லாம் நேர்கள் கூப்பிடத்திற்கு இணங்க எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் விட்டு அவர்களுடைய அழைப்பை அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி இங்கே செயலாளராக இருக்கும் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் நன்றி இங்கே மற்றும் அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் அவர் உத்தமரையா இவர் பால்ராஜ் ஐயா அது இந்த விழா கமிட்டியினர் இந்த ஊர் பொதுமக்கள் மற்ற ஊரிலிருந்து வந்திருக்கும் அனைத்து இருவால் அன்பர்கள் எங்களோடு வந்திருக்கும் சாமி அவர்கள் சதானந்த சாமி அவர்கள் வேதகரீஸ்வரர் சித்தபர்த்தவர் ராஜேந்திர ஐயா மின் மின்புறியாளர் ஓய்வு அதே போல் சூரிய நாராயணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பேர் தாராபுரத்திலிருந்து இங்கு வந்திருக்கு வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த மகான் இந்த இந்த குரு அதாவது வந்து இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து இந்த அற்புதமான ஒரு இரண்டு பெரியவர்களுடைய குரு பூஜை இன்று அந்த குரு பூஜையானது ரொம்ப அதாவது மூன்று நாட்கள் நடைபெற்று இருக்கின்றது இது நிறைவு நாள் நிறைவு நாளில் ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய ஆற்றல் ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்யவில்லை அந்த பெரியவர்களுடைய ஆற்றல் தான் அதை நடத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அதிலும் ஒருவர் நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் என்றால் அதாவது மனித குலத்திற்கே வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் ஆயுள் என்ற ஒரு இதையே அதை மீறி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு பெரிய அதிசயமான ஒன்று அந்த இடத்தில் நாம் வந்து இங்கு ஒன்று கூடி அதன் அவர்களுடைய பெருமையும் அவர்களுடைய ஆசையையும் பெற வந்திருப்பது பெரும் மதிப்புக்குரிய ஒரு விஷயமாகும் இந்த மாநாட்டில் ஏனென்றால் இரண்டு நாளை நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பேசியிருப்பாங்க நாங்களோ பெருசாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள்லாம் நம்ம அதாவது நூல்களை படித்து கற்று உணர்ந்தவர்கள் நாங்கள் அங்கே சாமி அவர்கள் இந்த ஏரியாவில கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாண்டுகள் இந்த மடங்களில் காரைக்குடி மடம் இங்கே எல்லாம் இருந்து அனைத்து வேத நூல்களையும் கற்று எங்களுடைய கொங்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் ஊதியூர் மலை அதாவது கொங்கண சித்தர் வாழ்ந்த இடம் கொங்குண சித்தருடைய மலையில் பொன்னூதி மலை என்ற ஊதியூர் மலையில் சாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் அங்கே இருக்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் அறிமுகமானார்கள் அறிமுகமான உடனே இப்போ தாராவம் வந்து தாராவிற்குள் இப்போ தாராவரத்துக்கு அருகில் ஒரு இடத்தை வாங்கி அவர்களுக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து அந்த ஆசிரமத்தில் பதினைந்து நாளைக்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமீட்டர் அடுத்த சனிக்கிழமை திருமந்திரம் திருமந்திரத்தை அற்புதமாக சுற்றி அதனுடைய விளக்கத்தை விவரிக்கும் போதுதான் அவர்களுடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு அற்புதமாக அந்த திருமந்திரத்தினுடைய விளக்கங்களை சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் நாங்கள் கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதே போல அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டுள்ளார்கள் அதில் அதாவது வந்து இருக்கும் அதாவது வேத புஸ்தகங்களை இன்றைக்கு தமிழ் நடைமுறையில் புரியுமாறு பங்கிருக்கின்றார்கள் ஆறு ஏழு புத்தகம் அதில் ஒரு புஸ்தகம் மட்டும் தனி உற்பத்தி அவர் ஈஸ்வரன் சொன்னது போல அதாவது திருவள்ளுவருடைய குடும்ப வரலாறு குடும்ப வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு புத்தகம் ஏனென்றால் இதுவரைக்கும் திருப்பொருளுக்கு நிறைய பேர் விளக்கம் எழுதிட்டாங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கற்பனையில் தெரிந்த ஒரு மன அளவில் என்ன இருக்குதோ அந்த திருக்குறளுக்கு விளக்கம் எழுதி இருக்கிறார்கள் நிறைய பேர் எழுதிட்டாங்க குடும்ப வரலாறுங்கிறது ரொம்ப அரிய விஷயம் இது வரைக்கும் நாம பார்க்கல ஏதாவது எழுதிட்டாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு கிடைக்கல நம்ம பார்க்கல ஆனா ஒரு அந்த குடும்ப வரலாறை சிறப்பாக ஒரு இதுல எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி படிச்சு பாருங்க இது கொஞ்சம் உபயோகமாக இருந்தால் நாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நானும் அதை எல்லா கம்பீட்டையும் எழுதி கொடுத்தது சர படிக்க படிக்க அதனுடைய ஆற்றல் அற்புதமான ஒரு ஏனென்றால் எந்த ஒரு கற்பனையும் இல்லை எந்த ஒரு சோழனையும் இல்லை ஏனென்றால் அத்தனையும் உண்மை விஷயங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா புஸ்தகம் எழுதுனேன் புத்தகம் எழுதுனு சொல்லிட்டு அவங்கவுங்க தோரணை தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கற்பனையை அதில் புகுத்தி விட்டோம் என்றால் அதன் வந்து அந்த புத்தகம் நிறையவா அதனால அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் அதாவது வேத புஸ்தகங்களையும் சித்தர்களுடைய பாடல்களையும் இதுவரைக்கும் கற்ற ஞான இதில் வச்சு அவங்க வந்து அந்த புஸ்தகத்தை அற்புதமாக வடிவமைத்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உண்மை விஷயம் ஏனென்றால் கற்பனை இல்லை என்று எப்படி சொல்கின்றேன் என்றால் அதாவது திருவள்ளூருடைய வரலாறு திருவள்ளூருடைய படம் நெட்ல எடுத்துட்டோம் திருவள்ளூர் வந்து இழுப்ப மரத்தடியே ஆதியம் கூடுகின்றார்கள் அங்கே திருவள்ளுவர் குழந்தை பறக்கின்றது என்று எழுதிட்டம் அதாவது அந்த வாசிகம் படம் கிடைக்கவில்லை அதனால் இல்லை அந்த மாதிரி இல்ல குடும்ப வரலாறு படத்தை மட்டும் போட்ட பத்தாது அம்மாவுடைய படம் சேர்ந்து போட்டாதான் நிறைய பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசி அம்மா படத்திற்காக தேடி அலைந்து கொண்டிருந்தான் சென்னையில ஒரு சொல்லிவிட்டார்கள் பார்க்கும்பொழுது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கொஞ்சம் அந்த பக்கத்துல முடகினி அம்மன் கோயில் இருக்கிறது அந்த இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா தனியா அங்கே ஒரு கோயில் இருக்கின்றது அதுதான் திருவள்ளூருக்கு தனி கோயில் வாசி அம்மாவுக்கு ஒரு தனி கோயில் அதே அந்த இடத்திலேயே அந்த மரம் இழுப்பு மரம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் அண்ணனால காஞ்சிருச்சு அடிமலை இருக்குது அந்த அடிமலத்துக்கு செப்புத்தகுடு போட்டு மூடி இது வந்து இழுப்பை மரம் இங்கே ஆதியம் பகவனம் ஆதியம் பகவனம் இருக்கு திருவள்ளுவர் குழந்த பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க எனக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் சாமி சொன்னேன் இந்த மாதிரி இங்க இருக்குங்க சாமி நீங்க எழுதியிருக்கீங்க பட் இந்த இடம் இந்த இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் சரி அதை இதெல்லாம் வாங்க நம்ம போட்டு நிறைய பண்ணிடலாம் அப்படின்னாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த ஒரு மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா அவங்க திருவள்ளுவருக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு சன்னதி இருக்கின்றது ஏனென்றால் அது சென்னையில் இருப்பவர்கள் கூட நிறைய பேருக்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த திருவள்ளூர் குழந்தை பிறந்திடும் அந்த திருவள்ளுவருக்கு தனி கோயில் வாசியம்மாளுக்கு தனி கோயில் உற்சவ மூர்த்திகள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த திருவள்ளூருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் அச்சுட்டு அனைவருக்கும் அது இரண்டாயிரம் பகுதி அச்சுட்டு அது கிட்டத்தட்ட இப்போ நிறைவு பெற்ற நிலையில் இருக்கின்றது மறுபதிப்பு பதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது காலம் வரும்பொழுது நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான புத்தகங்களை படைத்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய வருங்கால சந்ததிகளுக்கு அது ஒரு பெரிய ரெக்கார்டு ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா இன்னைக்கு மறந்து ஏன்னா ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சோம்னா வர்ற சந்ததிகளுக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் அது உலக பொதுமுறை அதாவது என்றால் வாழ்க்கைக்கும் வருடங்கள் கழித்து வாழ்ந்தாலும் இருக்கும் ஏனென்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருவள்ளுவர் இயற்றி இருக்கின்றார் அது இப்பொழுதும் நமக்கு அது ரெக்கார்டாக கிடைக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்த அந்த தெய்வ புலவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அந்த அச்சிட்டு வருங்கால சந்ததிகளுக்கு வழிவகுத்த சாமி அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அது இல்லாமல் இன்னும் இந்த கடைசியாக கைவெல்லிய நடவடிக்கம் என்ற நூலை நாம் எப்படியாவது அது நிறைவு நூலாக செய்ய வேண்டும் என்று சாமிக்கு ரொம்ப அவலம் அனுச்சு ஆனால் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஒத்துவரில் கண்ணு கொஞ்சம் மங்களிச்சு அதாவது தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க அப்புறம் அது உடனே அதை நிவர்த்தி செஞ்சு அது ரெடியாச்சு அப்புறம் உடல் ரீதியாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அதுவும் சரியாச்சு இதெல்லாம் சரியான உடனே இப்ப இந்த க சொன்னாங்க இந்த கைவேலி அணவனிதம் அண்ணவரைய சாமிகளுடைய சன்னதியில் அந்த குரு பூஜைக்கு முன்னாடி அதை நான் முடிச்சு அங்கே வெளியிடணும் அதனால அதை சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப ஆசையா அதை பண்ணாங்க அதனால அதுவும் பரவாயில்ல இந்த குருடைய ஒரு முயற்சினால் அது ரொம்ப சிறப்பாக அதை அங்கே நாங்கள் ஆசிரமத்திலே வெளியிட்டோம் அதுக்கு தான் ஈஸ்வரன் ஐயா வந்திருந்தார்கள் இங்கு அதை முறைப்படி இன்று வெளியிட உள்ளோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது இல்லாமல் இந்த ஒரு அற்புதமான இந்த நன்னிலம் அதாவது நல்ல இடத்தில் நாம் நல்லா ஒரு ஒன்று கூடி கலந்து ஒரு நன்மையான விஷயம் அதே போல இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் அற்புதமான ஒரு செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நான் உங்களுக்கு மனதார நன்றி கூட கடமைப்படுகின்றேன் அதுபோக ஈஸ்வரன் சொன்னது போல நாம் நாம் வாழ்கின்ற பூமியில் அதாவது திருவள்ளுவர் என்ற வாக்கு கிணங்க அந்த வாக்கு தெரியலாம் ஏனென்றா என்னைக்கும் தெய்வ புலவர்கள் சொன்னது பொய்த்து போவதற்கு வாய்ப்பில்லை அது என்றிருந்தாலும் ஒரு நாள் அது உண்மை உண்மையாக நடக்கும் அதற்கு தான் இப்பொழுது மதுரையில் இருக்கும் ஏசி காமராஜ் அவர்கள் அதாவது பீடோடி இன்ஜினியர் தேசிய நதிநீர் வழிச்சாலை என்ற திட்டத்திற்கு தலைவராக இருக்கின்றார் அவர்களிடம் விலக்கி சொல்லிட்டு அவங்க வந்து மூணாவது ஸ்கீம்ல எடுத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க இப்ப இருக்கிற நூத்தி பதினோரு வந்து தேசியமையை மாக்கியிருக்காங்க பார்லிமெண்ட்ல அது பாஸ் ஆயிடுச்சு அதனால வந்து அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் சீக்கிரமா நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பிரதமரை பாக்குறது கூட வேற ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி ஏன்னா நம்ம இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு பிரதமரை நாம இனிமேல் எதிர்பார்ப்பது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு அற்புதமான தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கின்றார்கள் உலக நாட்டிலேயே இப்பதான் நம்ம நாட்டினுடைய மரியாதை தெரிகிறது அந்த அளவுக்கு ஒரு அவர்களுடைய அற்புதமான செயல்களும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஏனென்றால் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த அற்புதமான திட்டமானதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது அதுதான் ஆங்காங்கே கருத்தரங்குகளும் ஒரு கல்லூரியில் விழிப்புணர்வும் இந்த மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மற்ற மாநில முதலமைச்சர்களும் கூப்பிட்டு இதை பண்ணுங்க ஏன் பண்ணுங்க வரும் போது கடலில் வீணாக கலந்து போகின்றது அதை நாம் சேமித்து வைக்க வேண்டும் நாம் சேமிப்பதற்கு அதாவது கொஞ்சம் தான் இருக்கு அதாவது வந்து ஒரு பத்து கூட இல்லை ஒரு ஒரு ரெண்டு தான் நம்ம இப்ப சேமிச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த தேசிய நதிநீர் வெளிச்சாலை எனது வந்துவிட்டால் ஒரு பத்து பர்சன்ட் அவ்வளவுதான் பூரா சேமிக்க முடியாது அதாவது வந்து எப்பவுமே ஆற்றுல போகும்போது நார்மலா போற தண்ணியை நாம எடுக்கிறது இல்லை எப்பவும் வெள்ளம் வந்து அதனுடைய உயரம் கூடும் பொழுது அதை நாம் இந்த தேசிய நீர்வழிச்சாலைக்குள்ள கொண்டுட்டு வந்துடுறோம் எங்க வறட்சியா இருக்குதோ அங்க வந்து நம்ம அதை திறந்துட்டு அந்த வறட்சியை சமன் செய்கிறோம் திறந்துவிடும் மின்சாரம் தயாரிக்கிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது நூத்தி இருபது அடி நூத்தி இருபது மீட்ரு அகலமும் பத்து மீட்ரு ஆழமும் கொண்ட சமதள கால்வாய் இது அதாவது வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இது அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒரு சைட்ல வந்து ரயில்வே ரோடு ஒரு சைட்ல தரைவழி போக்குவரத்து மேலே சோலார் பேனலிங் இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி திறந்த கூட தயாரிக்கும் போது இப்ப இருக்கிற கரண்டை கட்டிலும் இன்னும் இரண்டு கரண்ட் உற்பத்தி பண்றதற்கு நமக்கு சாதகமாக உள்ளது இப்பொழுது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்டால பாதி கரண்ட் இருந்தா போதும் நம்மளுக்கு யூட்டிலிசேஷன் குறைஞ்சிரும் ஏன் குறைஞ்சிரும்னு கேட்பீங்க இப்போ எங்கள் ஏரியாவில இங்கே எப்படின்னு தெரியல எங்கள் கொங்கு மண்டலத்துல ஆயிரடிக்கு இங்கே தான் தண்ணி இருக்குது ஆயிரம் அடிக்கு மேலே எங்கேயுமே தண்ணி இல்லை ஏன்னா ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடி போட்டால் தான் தண்ணி வருது அந்த ஆயிரத்தி அடி போட்டு அதை வந்து இந்த கம்பர்சர் மாதிரி மாட்டி கரண்ட்டு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கோ ஒரு திருநூறு தண்ணி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி ஒரு ரூபா ரேட்டு கொண்டு அந்த மாதிரி எடுத்து விவசாயம் செஞ்சு தக்காளி வந்து ஐம்பது வயசாக கொண்டு போய் விற்றா பொருளாதாரம் எங்க முன்னு கூறும் பொருளாதாரம் நீர் வழி சாலையில் தேய்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே ஒரு கிட்டத்தட்ட அறுபது அடி நூறு அடிக்குள் கண்டிப்பாக தண்ணி வந்துடும் அதனால இந்த கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு பெரிய செலவு கவர்மெண்ட் கிடையாது பறட்சி நிவாரணம் இல்லை வெள்ள சேதம் இல்லை நாம் இப்பொழுது அதாவது இறக்குமதி செய்து பெட்ரோல் டீசல் இவ்வளவு இறக்குமதி தேவையில்லை கனரக வாகனங்கள் தான் தரையில் வந்து ஒரு தண்ணீர் வந்து அதாவது தண்டவாளத்தில் வந்து நானூறு கிலோ இழுக்கும் ஆனா தண்ணியில வந்து நாலாயிரம் கிலோ இருக்கும் அப்போ அந்த தண்ணியில பெட்ரோல இறக்குமதி குறைப்பட முடியும் நதிநீர் வழிச்சாலை அமைச்சிருக்காங்க அங்க ஒவ்வொரு கப்பல் ஒரு பதினைக்கு மூணு கப்பல் ஒரு இன்ஜின் எழுத்துள்ள ஒண்ணும் வெயிட் கிடையாது அதாவது தேய்மானம் இல்லை ஏன்னா பத்து டன்னுக்கு வந்து இங்க ரெண்டு பேர்த்த போட்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கிடைக்க லாரி அத்தனையும் பொல்யூஷன் பண்ணி நாம வந்து அந்த டீசல் பெட்ரோல் இறக்குமதியை புகைப்போக்கி நாம ஒரு பொல்யூஷனியை ஏற்படுத்தி கொடுத்து அதை நாம் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த நீர்வழிச்சாலையானது நிறைவு பெற்றால் காஷ்மீர்ல பொறிக்கிற ஆப்பிள வந்து அடுத்த நாள் கன்னியாகுமரி சாப்பிடலாம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எங்கேயுமே வந்து உங்களுக்கு இப்ப மாதிரி ஒரு சைடு வந்துட்டே இருக்கும் ஒரு சைடு போயிட்டே இருக்கும் ஒன்னு வந்து கூட வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் எங்கேயும் ஒரு தடைகள் ஏற்படாத ஒரு அற்புதமான ஒரு நீர்வழிச்சாலை அது அதனால் அது கண்டிப்பாக நடைபெற்றால் தான் ஏனென்றால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எழுபத்தி பேர் விவசாயிகளும் விவசாயத்தை விவசாயத்தை சார்ந்த கூலி தொழிலாளிகளும் இருக்கின்ற நாடு அதனால் அந்த எழுபத்தி ஐந்து சதவீதத்தின் பேருடைய வாழ்க்கை தரம் முன்னேறினா வல்லரசு ஆக முடியும் வாழ்க்கை தரம் முன்னேறணும்னா நம்ம அவங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தண்ணி மட்டும் கொடுத்துட்டா போதும் அதாவது தண்ணி மட்டும் வருஷம் நாள் இருந்ததுன்னா அவங்க உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் வச்சுக்கோங்க எல்லா வெள்ளாமே எல்லா நாள் வரும் அப்ப இந்த ஏற்றம் இறக்கு இருக்காது அதாவது தக்காளி வந்து தேவை நினைக்கிறது இயல்பு அப்போ தண்ணி இருக்கும்போது எல்லாரும் ஒரே வல்லாம வைக்கிறாங்க வந்துருக்கு தண்ணி இல்லாதப்பூக்கு இதுதான் அதனால வந்து அந்த விவசாயிகளுக்கு வரிசை முன்னூத்தி அறுபத்தினாலும் தண்ணி மட்டும்ப கண்டிப்பா கொடுத்துட்டோம்னா விவசாயம் வந்து தொழிற்சாலை போல இயங்கும் இயங்கினால்தான் நாம் வல்லரசு ஆக முடியும் எல்லாத்துடைய வாழ்க்கை தரமும் வரும் அதனால வந்து இந்த சாப்பிட்ற உணவு தானியங்களும் மற்ற காய்கறி மற்ற எல்லா அனைத்து மனிதர்களும் உபயோகப்படுத்தும் பொருளும் அற்புதமாக உற்பத்தி ஆகும் நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் நாம் யாருக்கையும் ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லா செல்லவும் இருக்கு ஒழு வல்லாம் எனக்கும் நன்றி கூறி கருணியினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க்கை என்று வாழ்த்தி விடுவார் என்று வணக்கம் வாழ்கிற மிக அருமையாக ஒரு தலைமையுறை செல்லு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்க பாசமளிக்கும் தனித்தனி பரிந்தில நீக்கி நேசமாக அறிவுறு பேசும் மேல்வகை பிற உணக்கலை என பேசி நீக்கிய சுயம் பிரகாசனை தொழுவார் அங்கனன் கையில விட்டு அவனியில் அவதரித்து அங்கு மரபிற்கெல்லாம் எவருடையே யானே எங்குமா பிரமால் அவருடைய கற்பிதம் என்றறிந்து சோரடி வெளிபோல் யானின் சொரூப சுபாவம் ஆனேன் அவருடைய பத்மபாதம் அனிதனமும் அணிகின்றேனே இங்கே வருகிறந்துள்ள ஆன்மீக அருச்செல்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த முப்பெரும் விழா விழாவாக நூல் வெளியீட்டு விழா கைவிலேயே முற்றோதல் நிகழ்ச்சி குருபூச்சி விழாவாக முப்பொருள் விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகின்ற வரவேற்கிறேன் விளம்பம் அத்வித நூலாகிய நன்னிலம் ஸ்ரீ ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளிய கைவளிய நவநீத நூலுக்கு நமது சுவாமிகள் அமிர்த பர்ஷினி செய்து உள்ளார்கள் பட்டறிவு இல்லாத மனிதரும் மெய்ப்பொருள் உணர்வு வண்ணம் மிக எளிமையாக எளிமைப்படுத்தி செய்துள்ளார்கள் வேதாந்த தெளிவுக்கு விதையிடும் மூல பாடல்களின் உரை நூல்கள் காலத்திற்கேற்ப நிறைய அருளாளர்கள் எழுதி இருந்தாலும் நம்மளுடைய குருவாகிய சுதானந்த சுவாமிகள் உரைபோல் இல்லை என்பது மிகையாகாது கைவளிய நவநீதம் நூல் பாயிரம் பாடல்களுக்கும் தத்துவ விளக்கப் படலம் பாடல்களுக்கும் சந்தேகம் தெரிந்தல் படலம் நூற்றி மொத்தம் இருநூத்தி பாடல்களுக்கு உரை செய்து மையன்பர்களின் கிரைப்பசைக்கு ரித்திட்டார்கள் உள்ளார்கள் நம் குருநாதர் நிலையில் ஆழ்த்துகின்ற இந்த ஒப்பற்ற நானசாஸ்திரமான கைவல்லிய நவநீதத்தை மூலத்தில் உள்ளபடி பாடல்களாகவும் அமிர்தர்ஷனி விளக்கு அந்த ஸ்ரீ தாண்டவர சுவாமிகளின் மறுபிறப்பே என்றால் மிக இல்லை ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயை செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி ஒன்றொன்று மலரில் உள்ளிருக்கும் தேனை உண்டு மயங்கி கிடப்பது போல் தானான அமிர்த சாகரத்துள் ஆனந்த அனுபவம் பெற்று அதிலே மூழ்கியு மெல்ல மெல்ல விழிப்புணர்வு பெற்று விருத்தி ஞானம் வெளிப்பட்டு நமது சுவாமிகளின் பாதங்களில் தொட்டு வணங்கி மலம் வந்து பணிந்து வணங்கி நின்று ஐயனே என ஆள வந்த அதிபனே ஞான வல்லலே என ஈழேற்றும் பொருட்டு மானிட வடிவ கொண்டு இங்கே எழுந்திருக்கும் குருவே இப்பிரவாத பேரின்ப வீடு காட்டி அருளிய நம் கர்ணைத்திரத்திற்கு பிரதிபகாரம் ஏதும் செய்ய இயலாத எளியவன் ஒன்றானேன் ஏனெனில் தங்களை சரணடைந்த போதே உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் தங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன் இப்பொழுது யான் பெற்ற இன்ப தங்களுடைய அருளுடைய ஆதலால் தாங்களின் மெல்லிய பூ இரண்டையும் பற்றி என் சரசி சூடி நமஸ்காரம் செய்துகின்றேன் போற்றி போட்டி சுவாமிகளே நமது சுவாமிகள் முதல் படைப்பான நானாஜிவாத கட்டளை நூலினை இரண்டாயிரத்தி அஞ்சில் மறுபதிப்பு செய்தும் இரண்டாவது ஞான வாஸ்க நூலின் சாரமாக இரண்டாயிரத்தி ஏழில் வசன நடையில் எழுதி ஞான கதைகள் என்ற தலைப்பிட்டு பதிப்பித்து வெளியீடு செய்தும் மூன்றாவது திருவள்ளுவர் குடும்ப வரலாறு என்னும் நூலினை இரண்டாயிரத்தி ஒன்பதில் பதித்து வெளியீடு செய்தும் நான்காவது ஒளிவில் ஒடுக்கும் நூலுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உரை செய்து பதிப்பித்தும் ஐந்தாவதாக பரமாத்மா தர்சனம் நூல் இரண்டாயிரத்தி பதினாலில் உரை செய்து பதிந்தும் வெளியிட்டும் ஆறாவதாக இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கீதாச்சார தாளாட்டு உரை செய்தும் பதித்து வெளியிட்டும் ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தானங்களில் வைத்து வெளியீடு செய்தும் பெருமை சேர்த்தது அல்லாமல் நூலுக்கு அமிர்தர் பதினேழு வெளியிடும் நமது சதானந்த சுவாமிகள் ஏழு பூமிக்கும் வேதாந்தையை வித்திட்டு மெய்ப்பொருள் அறிந்த அருளாளருக்கும் நமது குருநாதர் ஆசிகளும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம் இந்நூல் நமது சுவாமிகளின் ஏழாம் படைப்பாகும் உலகில் தீர்த்தமெல்லாம் வாழ்வார்தாமே இப்பாடலுக்கு ஏற்ப நமது குருவின் திருவழியில் அபிஷேகம் செய்த தீர்த்தை சிறத்தில் தெளித்துக் கொண்டாலே போதும் தங்கை முதலில் அனைத்து புண்ணிய தீர்த்தமும் முழுவோர் அடையும் பயனெல்லாம் நாமும் அடையலாம் எனது தந்தையார் மருத்துவர் ஞானி ஸ்ரீசாமி அவர்கள் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் எட்டு வாழ்த்து கவிகள் நம் குருசாமிகள் மீது புனைந்து எண்ணற்ற மக்களை வரவழைத்து விழா சுவாமிகளை மகிழ்வித்து மகிழ்ந்தார் தந்தை இந்த பேர் எங்கள் குடும்பத்தாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேர் ஒளி தீ போ அனுபவித்து சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் என்ற மூன்று கர்மத்தோடு கூடிய மனிதனே அஞ்ஞானியம் ஆத்ம இரண்டு கர்மத்தை நாசமாக்கியவனே ஜீவன் முக்தனாவான் மீதியுள்ள பிராரத்த கர்மத்தை பூசித்து முடிப்பதே விவேகமூர்த்தியா ஞானியிடம் பாவம் புண்ணியம் இரண்டும் இல்லை ஜீவன் சிவத்தோடு இரண்டரை கடந்து இது இதனின்றி அறிவாகி விடுவதே விவேகமுத்தி என்றும் என்றும் நமது அளிக்கும் கருத்து வண்ணம் மேலும் நம் சாமிகள் அறுபத்தி கவியில் அறிவுக்கு அறிவு அறிவு வேறென்றென்னும் அறிவற்ற புதற்கர் மூடர் கவனத்தை பலமாய்த்தீரும் அறிப்படும் பொருளும் நீ இல்லை அரிபடா பொருளும் நீ இல்லை அரிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே ஆனே தானாய் எல்லாமும் தானாய்த்தும் மற்றொரு அறிவு இருக்கின்றதன்றோ என்று அவஸ்தைகளே பயனாய் முடியும் யாவும் நீயல்ல அஞ்ஞானம் ஆவரண சூனியமும் அந்தந்த வஸ்துக்களும் நீயல்ல இல்லாதது உள்ளது என்றும் அறிந்தது அறியாது என்ற போது இவை முதலிய யாவும் உனக்கு அந்நியமானது என்று உணர்கின்றன்றோ அறிவியும் அறியாமையும் உள்ளிருந்து அறியும் பிரம சைதன்ய சுரவையையும் விசாரித்து தெரிந்து அனுபவத்தால் உணர்ந்திருக என்று நம் சுவாமிகள் உரை செய்திருக்கிறார்கள் கலைவது எவ்வாறுகளில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் ஒயித்து பூரணமாகும் என் மேல் கோணங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாகி தரித்திடும் அவற்றை எங்கே சர்வம் பிரம்மமயம் என்னும் ஞான உதிப்பதற்குரிய அனுபவ விளாசம் இக்கவியில் சுவாமிகள் உரை யாரறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை யாரறிவார் இந்த அகடமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் பேரறியாமை விளம்புகின்றேன் கைவளிய நவநீர நூலுக்கு அணிந்திரை செய்யுமாறு எனக்கு உத்தரவு கொடுத்து நான் இப்பகுதியில் பெற்ற பெரும் பேராகும் கற்றதனால் தொல்லை வனி கட்டேறுமோ நல்ல குலம் பெற்றதனால் போமோ பிறவி நோய் போகாது ஜாதி மதம் சமய மொழி தேசம் பொருள் பதவி என்று பேசுவார்கள் புகற்கங்களை விட்டு முன்னோர்கள் என்ற நிலை சுத்தி பெற்று மாநிலம் சீவன் முக்தர்களாய் இவ்வாழ வழி வைக்கும் என்பது திண்ணம் எனக்கு வாழ் பேசு வாழ் அமைத்ததற்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான உரை நிகழ்த்திய டாக்டர் வேதகிரீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக சுவாமிகள் அழைக்க தொண்டர் உரிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பேசுமாறு அழைக்கிறோம் குருவாழ்க குருகை துணை கல்லாலின் குடை அமர்ந்து நான் மறை முதல் கற்று கேள்வி வல்லாவல் நான் வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லவோமாய் இருந்த தனி இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தடுக்கை வெல்வா சிறப்புமொத்த இந்த கைவல்லாணம் அனைவ மூன்றாவது மாநில மாநாட்டு விழா நிகழ்ச்சியில் துவக்கி வைத்த நமது அன்பர் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற விழா பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எமது பணியான வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த விழாவை தலைமை நடத்திய எங்களது சீர்முக தலைவர் அவர்களுக்கும் எங்களது குருப்பெறானவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு உண்டு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் கண்டும் கேட்டும் கற்றும் உணர்ந்ததுமான சில கருத்துக்களை பெருமக்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக எனது சிற்றோரையை ஆகிய இந்த நன்னிலத்தின் கண் இருந்து வீட்டிருந்து அருள்பாதித்துக் கொண்டிருக்கின்ற தபத்தில் தாண்டவராய சுவாமிகள் அவர்களுடைய அளப்பெரும் கருணையினாலே இந்த விழாவையே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பெயர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மூன்றாவது நாளான நிறைவு நாள் விழா நிகழ்ச்சிகளே நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இது அவருடைய அழப்பெரும் கருணையை காட்டுகிறது இரண்டு முன் நாங்கள் முதல் முறையாக வந்து கலந்து கொண்டோம் இப்பொழுது மீண்டும் வந்து கலந்து கொண்டு கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாவது கைவல்யாண இன மாநாடு மண் மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டு என்னுடைய அடியனுடைய கருத்துக்களை உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நமது குருபுராணவர்களின் தந்திருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு நமது குருபுராணவர்களுக்கு மீண்டும் எனது தனியவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள துவக்குகிறேன் அதாவது இந்த கைவல்ய நவநீதம் என்று சொன்னாலே கைவல்யம் என்று சொன்னாலே முக்தி என்று பொருள் விடுதலை வீடு வேறு என்று பொருள் அப்படிப்பட்ட இந்த நூலை கைவல்ய நவநீதம் என்று சொல்லுகிறார்கள் நவநீதம் என்று சொன்னாலே வெண்ணெய் என்று பொருள் இந்த கருத்துக்களை ஏன் வெண்ணையோடு ஒப்பிட்டுச் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் வெண்ணெய் என்பது ஒரு முடிந்த முடிவான பொருளாக இருக்கிறது முடிந்த பொருள் என்று சொன்னால் பொதுவாக கடல் நீரை காய்ச்சி நாம் உப்பெடுக்கிறோம் ஆனால் அந்த உப்பை மீண்டும் நீ கடல் நீரிலே போட்டியர்களால் கறந்து போய் விடுகிறது மறைந்து போய்விடுகிறது ஆனால் பாலை காய்ச்சி எடுத்து உருக்கப்பட்ட அந்த வெண்ணை மீண்டும் நீங்கள் பாலிலேயோ மோரிலேயோ போட்டால் அது கரைந்து போவது இல்லை ஏனென்றால் அது முடிந்த பொருளாக இருக்கிறது ஆக அதே போல முடிந்த முடிவான நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்காக தொகுத்து ஒரு நூலாக்கி தந்திருக்கிறார்கள் நமது குறுப்பரானவர்கள் இந்த நூல் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாக உருவாக்கப்பட்டனர் சுவாமிகள் நூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த புண்ணிய பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே தான் உணர்ந்த கருத்துக்களை எல்லாம் நமக்காக ஒரு நூலாக்கி தந்திருக்கிறார்கள் ஆகவே தான் அதற்கு கைவல்ல நவநேதம் பெயர் விட்டு அந்த நூலை நாம் எல்லாம் கூடிய அளவிலே நமக்கு ஒரு நூலாக்கி தங்க இருக்கிறார்கள் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதன்படி இந்த நூலினுடைய முக்கியமான கருத்து நாம் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நூலை அவர் எப்படி உருவாக்கினார் என்பதை அவரே குறிப்பிடுகிறார்கள் காய்ச்சி கடைந்து எடுத்து அளித்தேன் கேட்கிறார்கள் அதாவது ஒரு பாலை காய்ச்சி கடைந்து ஒரு வெண்ணையை நாம் எப்படி உருட்டி திரட்டி தருகிறோமோ அதை போல இந்த நூலை நான் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் இந்த நூல் ஏன் அந்த வெண்ணெய் எப்படி ஒரு முழுமையான பொருளாக இருக்கிறதோ அதை போல இந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துக்களும் முழுமையானவைகள் கற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த நூலை கற்பதனாலே என்ன பயன் என்று சொன்னால் அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியலாரே என்று சொல்லுகிறார்கள் இந்த உலக விஷயங்களையெல்லாம் மண்ணுக்கு சமமாக சொல்லி அடைந்தவர் விடய மண் தின்று விஷயம் என்பதை விடயம் என்று சொல்லி உலக விஷயங்களை எல்லாம் மண்ணுக்கு சமமாக சொல்லி எப்படி ஒரு அமிர்தம் தின்றவன் மீண்டும் மண்ணை தின்னமாட்டானோ அதுபோல இந்த நூலை கற்றவர்கள் மீண்டும் உலக விஷயங்களிலேயே ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள் என்பதை இப்படி சொல்லுகிறார்கள் மண் தின்று அரைவரோ பசியில் அறே என்று சொல்லுகிறார்கள் உலக விஷயங்களையெல்லாம் மண் என்றும் அந்த விஷயங்களால் நமக்கு உள்ள ஈடுபாட்டை பசி என்றும் சொல்லுகிறார்கள் நமது குருபுரானவர்கள் அப்படிப்பட்ட இந்த நூலை சிறப்பாக நூலாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செய்திருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூலை எங்களது சுவாமியர்கள் மீண்டும் புதுப்பித்து தகுதிக்கு இந்த காலத்திற்கு மக்கள் எளிதிலே புரிந்து எளிய நடையோடு உரையோடு நூலாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர் மனதிலே உருவாகும் அந்த எண்ணம் வந்த பொழுது அவருக்கு சிறிது பார்வையிலேயே ஒரு குறைபாடு அந்த குறைபாட்டை அவர்கள் ஒரு சொன்னார்கள் என் எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு நபரையே என்னால் இன்னார் என்ற அடையாளம் காணக்கூடியவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள் இந்த வருத்தத்தை உணர்ந்த எங்களது சீர்மிகு தலைவர்கள் அதற்காக பெருமுயற்சி எடுத்து சுவாமியவர்களுக்கு இரு கண்ணிலேயும் அதற்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இதற்காக நான் மிக எளிதாக சொல்லிவிட்டேன் சொல்லுதல் யாருக்கும் எளிய என்ற கருத்தின்படி நான் எளிதாக சொல்லிவிட்டேன் ஆனால் இதற்காக எங்களது தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகவும் அருமையான முயற்சி தொடர்ச்சியான முயற்சியை எடுத்துக்கொண்ட காரணத்தால் எங்களது சுவாமி இரண்டு கண்ணில்களையும் தகுந்த மருத்துவம் செய்யப்பட்டு அவருக்கு மீண்டும் கண்ணிலே தெளிவு பெற்றார் தெளிவுபெற்ற நிலையிலே நான் மீண்டும் இந்த நூலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் திரும்பவும் உருவ உ உருவானது அந்த கருத்தின்படி இந்த கையிலே நவநீதத்தை அவர்கள் சுவாமியவர்கள் எழுதி அச்சிட்டு அழகான நூலாக்கி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கையிலே நவநீதம் என்கின்ற நூலினுடைய வெளியீட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார் ஆக இந்த நூல் கருத்து என்ன அதாவது நாம் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தையே கடைய வேண்டும் என்றுதான் இந்த நூல் சொல்லுகிறார் அதாவது எல்லோரும் ஞானத்தை அடையும் இந்த நூலின்படி எல்லோரும் ஞானத்தை அடைந்து விட முடியுமா எல்லோரும் ஞானிகள் ஆக முடியும் முடியுமா என்று ஒரு எண்ணம் பெறுகிறது கைவல்யம் சொல்லுகிறது கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பு எல்லாம் சொப்பனும் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவா என்கிறது காண்பை எல்லாம் சொப்பனம் போலும் என்று சொன்னால் விழிப்புணர்விலே நாம் காணக்கூடிய அனைத்து காட்சிகளையும் கனவுலே கண்ட காட்சியை எப்படி நாம் விட்டுவிடுகிறோமோ அதை போல விட்டுவிட வேண்டும் என்று இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார் கனவிலே நாம் காண்கிறோம் என்று சொன்னால் கனவு காணும் பொழுது அது கனவு என்று நமக்கு தெரியாது எப்பொழுது நாம் விழிப்பு நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுதுதான் அது கனவு என்று தெரிகிறது கனவு என்று தெரிந்த உடனே அதன் தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம் அப்படி எப்படி நமக்கு ஒரு அறிவிலே விழிப்பு நிலை வரும் பொழுது மேலான விழிப்பு நிலை வரும்போது இந்த உலக தோற்றமும் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது அழிந்து போகும் காயமும் அழிந்து போகும் ஊந்தொருள் அழிந்து போகும் உலகமும் அழிந்து போகும் இப்படி எல்லாமே அழிந்து போகும் என்று சொன்னால் அதிலே நிலையானது என்ன பூம்பணி நாகைநாதர் பொற்பதம் அழியாதென்று வீண் புழுதனை போக்காமல் வெளிதனில் ஒளிவார் நெஞ்சே என்று நெஞ்சரி விளக்கம் என்ற பகுதியிலே ஒரு செயல் சொல்கிறார்கள் காண்பது அழிந்து போகும் என்று சொன்னால் நாம் விழிப்பு நிலையிலே காண்பது கனவிலே காண்பது எல்லாமே அழிந்து போகும் கனவு என்பது சொப்பன ராஜ்யத்திலே நாம் காணுகின்ற அந்த கனவு ஒரு சிறிய கனவு இந்த விழிப்பு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கனவு ஆகவே கனவு சிறிது பெரிது அவ்வளவுதான் ஆனால் இரண்டுமே நிலையில்லாதவைகள் எதுவுமே உண்மை அல்ல எல்லாம் அழிந்து போகக்கூடியவை என்ற கருத்தை இந்த செயல் மேலும் நமக்கு நிதர்சனமாக சொல்லுகிறது இதே கருத்தை மேலும் கைவல்யம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த உலகத்திலே என்னென்ன நிலையில்லாதவைகள் இருக்கின்றன என்பது ஒரு பட்டியல் போட்டு காட்டுகிறது பொதுவாக நாம் பார்க்கலாம் நல்ல பயணம் செய்யும் பொழுது சாலையிலே தூரத்திலே நீர் ஓடுவது போன்ற ஒரு தோற்றம் ஆனால் அது உண்மையல்ல அனுர்மாய தோற்றம் அதேபோல வானம் பார்த்தால் நீல நேரமாக தெரிகிறது உண்மையில் அப்படி எதுவும் இல்லை ஆகவே அதுவும் ஒரு மாயத் இப்படி கனவு அந்த கனவுலேயே நாம் ஏதேதோ காட்சிகளை எல்லாம் காணுகிறோம் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு உள்ளாகிறோம் ஆனால் எதுவும் உண்மை அல்ல ஆக இப்படி இந்த உலகத்திலே எதெல்லாம் மாயத் என்பதை ஒரு பட்டியலிட்டுக் காட்டுகிறது இந்த கையில நாம் அதாவது காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி கந்தப்ப நகர் கனகூர் கயிற்றில் பாம்பு மரடிசை கோடு என்று நமக்காக இந்த நமது குருகுரான் அவர்கள் ஆணையிட்டு சொல்லுகிறார்கள் ஆக இந்த நூலை நாம் அவசியம் கற்று உணர்ந்து அதன் மூலமாக நானும் இந்த ஆண்ட நிலையை வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு நமது குருபுராணவர்களும் நமக்கு என்றும் நிற்க வேண்டும் என்று அந்த ஜென்மங்கள் ஆண்டு ஐயனையே உபதேசிக்க வெளிவந்த குறுவே போற்றி ஒய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஒரு உதவி நாயே செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறந்த அனுபவ உரை வழங்கிய திரு அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக ஞானசேகரன் அவர்களை மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை தருசெய்ய தமிழ் பார்விசை விளங்க ஞான கரம் ஒன்று விழினாள்வாய் யாடி முகளை பரவி அஞ்சலி செய்கர்போம் யானை முகளை பரவி அஞ்சலி செய்கர்போம் தண்டையல் வெண்மையினால் தலையினில் கடைதோர்ரும் பள்ளி பண்ணியல் மென் முள்ளியார் இடர் கொண்டடல் பண்டரங்கண் PUNNYA NAAAN VARAYOOR PUNNYA NAAAN VARAYOOR MURAI AALADI POOTTII SAIPP NANNYA NANNYA NANNYA RATTHU PPERUNGKKOYIL NA YENTHA VENI NANNYA NANNYA NANNYA RATTHU PPERUNGKKOYIL NA YENTHA VENI அயனாய் மாலாய் ஆன்றே அனந்தியுமாய் நிற்கும் கூன்ற முத்தனுமாய் இன்பியாதவனாய் நாடும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே நன்றாக குருவாழ்க குருவே துறை பண்ணிலம் போழ்களைந்த நன்னிலம் நகரிலே ஜீவ சமாதி கொண்டு எழுந்தவர்களில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ குரு நாராயண தாண்டேஸ்வரருடைய பொன்னார் திருவடிகளை மனம் பொடிமைகளால் வணங்கி போற்றி அற்புதமான இந்த புண்ணிய கோபியிலே இன்றைய தினம் இந்த கைவல் என மூன்றாவது மாநில மாநாட்டினை மிகச்சிறப்பாக கைவல்விய நவநீத ஞான பெருமன்றத்தினர் மற்றும் நண்டினத்தில் இருக்கிற தாண்டவராய சுவாமிகளுடைய வழிபாட்டு மண்டலத்தார் இணைந்து மிக சிறப்பாக மூன்று நாள் நிகழ்வாக முதல் இரண்டு நாட்களே நேற்றும் நேற்று முன்தினமும் சிறப்பான மாநாடனை நிகழ்த்தி இன்றைக்கு வைகாசி விசாக பெருவிழாவை சுவாமிகளுடைய குரு பூஜை திருவிழாவை சீரோடும் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிற விழா குழுவை சேர்ந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றவர்களே அருமை பெரியவர்களே மற்றும் அற்புதமாக உரையாற்றி இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருடைய உரையையும் கேட்டு கேட்டு நம்முடைய காதலே தேன் வந்து பாய்வது போன்ற ஒரு உணர்வு நாம் யார் என்பதை நாம் உண்மையாக நினைத்து பார்த்து பரமாத்மாவோடு ஒன்றிணைக்கிற நிகழ்வில் மாநாடாக நான் சொல்லிக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அருள் குருநாதர் அவர்கள் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே இந்த மூன்றாவது மாநில மாநாட்டை அவர்களுடைய எல்லையிலே அவர்களுக்கெல்லாம் இடத்திலேயே நிகழ்த்துவது என்பது இந்த நன்னிலத்திற்கு கிடைத்த ஒரு பெருமைப்பட்டே கடந்த இரண்டு தினங்களாகவும் இன்றைக்கு மூன்றாம் நாளாகவும் பல்வேறு பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை இங்கே பதித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்வுகளே மனித சமுதாயம் பயனுற வேண்டும் என்று சொல்லுவார்களே மாரிடாக பிறந்த நாமெல்லாம் இந்த மானுடத்தை கரை தேற்றுவதற்கு வழி என்ன என்பதை பல்வேறு நிகழ்வு நடத்தியிருக்கிறார்கள் உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லுவார்கள் கிரேக்க மாபெரும் தத்துவ சொல்லுவான் சொல்லுவார் என்பது உலகத்திற்காக அளித்த மாபெரும் தத்துவமாக கொள்ளப்படுகிறது அவதரித்த மகான்கள் எல்லாம் காலம் காலமாக நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டு நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் எதற்காக வந்திருக்கிறாய் உன்னுடைய கடமைகள் என்ன அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த ஆன்மா கடை தேர்வதற்கான வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதேதான் நம்முடைய பல்வேறு பெருமக்களும் இங்கே வலியுறுத்தி சொல்லி இந்த வாராட்டிலே பல்வேறு முகத்திலே பல்வேறு தலைப்புகளில் மிகச்சிறப்பான கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய இந்த ஜீவ கொண்டு எழுந்திருக்கிற பெருமானுடைய சன்னதியிலே அருப்பரிஞ்சதி கருத்து இங்கே நம்முடைய சுவாமிகள் குருநாதருடைய கருத்தோடு எப்படி ஒருங்கிணைந்த மகாகவி பாரதியார் கருத்துக்கள் இங்கே ஜீவன் முக்தராக இருக்கிற இந்த குருநாதனோடு எவ்வாறு ஈவு கொடுத்திருக்கிறது என்பதனையும் மிக சிறப்பாக இங்கே எடுத்து எம்பினார்கள் அருப்பறிஞ்சுவது வள்ளலார் அவர்கள் சொல்லுவார்கள் ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக அடைந்ததா என்று அந்த பெருமானாரே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஜீவகாருண்யத்தை மனத்திலே ஏற்றுக்கொண்டு வாடுகிற எந்த ஒரு மாநிலம் இருக்கிறானோ அவனுடைய திருவடியை பற்றி பணிமுறை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அனுப்பி பெருமான் ஜீவாத்மாவை நோக்கி பயணம் செய்கிற அந்த அற்புதமான வழிகாட்டியாக இங்கே பல்வேறு பெருமக்கள் காட்டிய உரை நிகழ்ந்தது அதற்கு பல தடை இருக்கின்றன அந்த தடையெல்லாம் விட்டு வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுட்டிக்காட்டினார்கள் எளிமையாக சொல்லி இருக்கிறார்கள் எளிமையாக சொல்லுவார் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் பல்வேறு அலைக்கழிப்பை எல்லாம் மனத்திலே ஏற்றுக்கொண்டு பெருஞ்சு கொயை சுமந்து கொண்டு எப்படி கடை என்று சொன்னால் எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்கிறால் நமக்கு பாரம் என்பது இந்த குடும்ப பாரம் என்பதோ இந்த நவுகீக வாழ்க்கையை நாம் சுமக்கிற சுவையோ நமக்கு பெரிதாக தெரிவதில்லை அதனால்தான் அந்த கிருஷ்ண சொல்லுகிற போது கூட எல்லாவற்றையும் எனக்கே சமர்ப்பித்து விடு அர்ஜுனனை போர்க்களத்திலே கொண்டு நிறுத்துகிறார் துஷ்ட நிகர சிஸ்ட பரிவாரணம் என்று அதுபோல துஷ்டர்களை எல்லாம் அடிப்பதற்காக பார்த்தா உனக்கே சாரதியாக நான் வந்திருக்கிறேன் பார்த்த சாரதி என்று பெருவாளுக்கு பெயர் வந்தது அந்த பார்த்த சாரதியிலே அமர்ந்திருப்பான் அதுபோல அர்ஜுனன் கண்ணனுக்காக சற்று மேல்நிலையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய இரு பாதங்களையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா இரு தோள்களையும் வைத்து அழித்துக் கொண்டிருப்பான் வலது பக்கம் தேர் திரும்பு வலதுகாலை திரும்பது பக்கமாக திரும்பால் இடது பக்கமாக தேர் திரும்பும் ஒரு அரசராக இருக்கிறவளுக்கு தேர் அந்த பரமாத்மாவே வந்து அருளினார் என்று சொன்னால் துஷ்டர்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று சொல்லுவார் சாது தர்மஸ்தாய சம்பவாமி அந்த யுகாயுகாலத்திலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதர்மத்தை அடிப்பதற்கும் மேலும் மேலும் நான் பிறப்படுத்த அதை எளிமையா கடந்த சொல்லுவான் மரணத்தை எண்ணிக்கலை விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் ஈரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி என்றுதான் டும் अरिंदೊಂಡாய் கண்ணन பதது கல்வல दंड्रो कांडीवम नडवो विटा कांडीवम नडवो विटा பல தடைகள் இருக்கிறது அந்த பரமாத்மா சொல்லி இருக்கிற சாராம்சத்தை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக பேசப்படுகிறது எதுவும் நம்மளது நினைத்துக் கொண்டு நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அதை பயணிப்பதற்கும் அதை எழுதுவதற்குமான வழிபுற பிற்பற்றிக்கொண்டு நல்லோர்கள் ஞானியர்கள் பெருமானவர்கள் சொல்லி இருக்கிறபடியே நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கலிக்கின்ற உலகி கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் எது உருவீர் எங்கே குடியிருப்பீரையோ பாடுபட்டி பயனறிய பாக்கிரைத்து கழித்தீர் பட்டதெல்லா போதும் இது பரபர் வருதருடன் ஈடு கட்டி வருவீரே இன்ப பெருவீர் என்னை உரைத்தேனல என்னை உரைத்தனே காடு வெட்டி நிலம்ருத்தி அதாவது பொன்னிலம் ஆதராசை என்று பெருவானே சொல்லுகிறார் அதனால உலகிலே கிடைக்கிற சோது சாதாரண காணல் நீர் போன்றவை என்பதை நினைத்துக் கொள்ளாமல் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த பாதையை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறாய மனிதா ஈடுகட்டி வரிவீரில் இன்ப மிக பெறுவீர் என்று சொல்லி நம்முடைய வேதாந்தத்தை போதித்திருக்கிற நம்முடைய குருநாதருடைய பொன்னா திருவடுகளை மீண்டும் வடமுடிவைகளால் வணங்கி போற்றி அவன் அருளாலேயே அவன் தான் வணங்கி என்று சொல்லுமா போலே அந்த பெருமானுடைய அருளாலேயே நாம் எல்லாம் அருள் பெற்று இந்தியை இப்பொழுது என்ன தொடங்கி முற்படுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு எளியனுக்கும் இது போன்றதொரு வாய்ப்பினை நல்கிய அத்துணை அன்பு உள்ளங்களை மீண்டும் வணங்கி போற்றி வாடிய செந்தமிழ் வாழ்க அத்தமிழர் வாடிய பாரத மணித்திர நாடர வாழ்த்தி வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையானது ஒரு சொற்கொழிவு வழங்கிய புலவர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா தொடங்க இருக்கிறது அதற்கு வருகை தந்திருக்கின்ற வட்டாட்சியர் மு பிருத்திவிராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் கும்பகோணம் தென் பாரத கும்பமேளா மகாமக கமிட்டியை சேர்ந்த நிர்வாக அரங்காவலர்கள் அவர்களை வேத முரளிஜி அவர்களையும் வாசன் வெங்கட்ஜி அவர்களையும் மேடைக்கு வருமாறு பன்னிரண்டு அழைக்கிறார் இப்பொழுது நூல் வெளியிடும் வட்டாட்சி ரய்யா மரியாதை செய்யப்படுகிறது உலகறிய மிகப்பெரிய ஒரு புனித நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடைபெற்றது அதை மகாமகம் என்று அழைத்தோம் நாடெங்கிலும் உலகெங்கிலும் இருந்து ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் வந்து திரளாக வந்து அங்கே மகாமக குளத்தில் தீர்த்தமாடி சென்றார்கள் அந்த நிகழ் அந்த நிகழ்விலே அந்த புனித நிகழ்விலே அதுவும் பன்னிரண்டு ஆண்டுகள் அதுபோல பன்னிரண்டு முறை நூற்றி ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்த அந்த மகாமக புனித நிகழ்விலே ஒரு கூடுதல் பணியையும் மேற்கொண்டோம் அகில பாரதத்திலிருந்தும் அகில உலகத்திலிருந்தும் துறவியர் பெருமக்களை எல்லாம் வரவழைத்து அவர்களை மரியாதை செய்து கௌரவம் செய்து அந்த தீர்த்த குலத்திலே தீர்த்தமாடவும் வைத்தோம் சம்பிரதாயம் வடக்கே கும்பமேளா என்று சிறப்பாக நிகழ்ச்சி நடக்கும் பொழுதெல்லாம் துறவியர்கள் முதலிலே இறங்கி நீராடிய பின்புதான் மற்ற பக்தர்கள் பெருமக்கள் எல்லாம் நீராடுவார்கள் அந்த பழக்கத்தை இங்கே கும்பகோணத்திலே முதல் நம்முடைய தவத்திரு சுவாமி ராமானந்த மகாராஜா அவர்களுடைய சிந்தனையின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் பேரூர் அடிகளார் பேரூர் ஆதீனம் தவ திரு மரதாசர் அடிகளார் அவருடைய வழியாட்டுதலின்படி நாங்கள் எல்லாம் அந்த பணியை எடுத்து செய்தோம் அந்த பணிக்கு தோளோடு தோல் நின்று எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இன்றளவும் அந்த பணியை வெற்றிகரமாக செய்து வரக்கூடியவர்கள் அதற்காக மகாமகத்திற்கென ஒரு அறக்கட்டளை நிறுவி நிறுவி தென் பாரத கும்பமேளா மகாமக அறக்கட்டளை என்று நிறுவி அதை வருடந்தோறும் தீர்த்த மாடுதல் நிகழ்ச்சி மாசி மகத்தன்று நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த வருடமும் பிப்ரவரி மாதம் அதே போல மிக சிறப்பாக நடத்தினோம் மார்ச் பதினொன்று இந்த வருடம் நடந்தது அதற்கு சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாசன் வெங்கட்ராமன்ஜி அவர்கள் கும்பகோணத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வைத்திருந்தார்கள் தற்பொழுது சென்னைக்கு மாற்றுதலாகி அங்கேயும் அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம் நமக்கு அதே போல அவர் சென்னைக்கு மாற்றுதலாயிருந்தாலும் ஆகியிருந்தாலும் அந்த பணியை விடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த உறுதி உள்ளம் படைத்த வேதம் முரளிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர பொருளாளராகவும் அதுபோல இந்த அறக்கட்டளையினுடைய மிக முக்கியமான உறுப்பினராகவும் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் இந்த சேவை பணியை தொடர்ந்து நல்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் பல்லாண்டு வாழ இந்த நல்ல நேரத்தில் அவர்களை கௌரவிக்கிறோம் நம பார்வதி மதையே நூல் வெளியீடு தொடங்க நூல் பெற்றுக்கொள்ளும் திரு கே ஞானசேகரன் அவர்களையும் திரு எஸ் சொக்கலிங்கம் அவர்களையும் திரு எஸ் சரவணகோபால் அவர்களையும் திரு முருகேசன் அவர்களையும் திரு மாசிலாமணி அவர்களையும் மேடைக்கு இப்பொழுது வட்டாட்சியர் ஐயா அவர்கள் வார்த்தைகளை உரையாற்றுவார்கள் அதன் நூல் வெளியீடு நடைபெறும் இந்த கை நவநீத ஞான சார்பாக நடைபெறுகின்ற ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் இந்த ஞான பெருமன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்னில வட்டாட்சியர் என்ற முறையில் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக தேடல் என்ற ஐயா வந்து நீங்கள் வரணும் அப்படின்னாங்க ஆன்மீக தேடல்ங்கிறது வந்து நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் இந்த மேடையில் நாம் அதை பற்றி கொஞ்சமாக பேச முடியும் ஏன்னா எல்லோரும் இறை வழிபாடு செய்வோம் இறை வழிபாடுங்கிறது வேற ஆன்மீக தேடல் என்பது வேற அந்த வகையில் எனக்கு இந்த மேடையில் வந்து ஆன்மீக தேடலை பற்றி நாம் பேச முடியுமா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் நான் வர்றேங்க ஏன்னா நூல் வெளியீடு பண்றேன் பெரும்பாலும் என்னட நீ ஆன்மீக தேடல்களை பற்றி அளவு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இறை வழிபாடுங்கிறதே நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு அது நமக்குள்ள ஒரு பய உணர்வு அல்லது நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள வரும்போது அந்த இறை வழிபாடோடு சேர்ந்து ஆன்மீக தேடலும் வந்துவிடும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள் அது எந்த மாற்றத்தும் இல்லை அதைதான் தேடலில் சொல்லும்பொழுது முதலில் மனிதர்களை படியுங்கள் மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை பற்றி படியுங்கள் யார் எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கை சுலபமாக இருக்கும் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் அதைதான் பாரதிதாசன் சொன்னால் அறிவை விருத்தி செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னா அறிவு ஒன்றுதான் ஆயுதம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் எது உங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறது என்று நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால் அறிவு பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு எது சரி எது தவறு என்று இப்படி ஆன்மீகத்தை தேடி தேடி தேடி ஓடினவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கு நாம அவங்களெல்லாம் ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு ஆன்மீக தேடல்ல நாம அவ்வளவு பேரும் இணைஞ்சிருக்கிறோம் இப்ப ஆன்மா என்பது சாகாது உடல் மட்டும்தான் சாகுங்கிறான் இந்த ஆன்மா எழுபிறப்புக்கும் எங்கேயும் சென்று கொண்டே இருக்கும் உடல் மட்டுமே சாகுங்கிறான் அப்ப நாம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம் நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத இறைவன் தீர்மானிக்கிறான் எத்தனையோ பேரு வந்து குழந்தைகள் இல்லாம இருக்கிறாங்க அவன் என்ன சொல்றான் குழந்தை வரம் என்பதே இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வளர்க்க சொல்றான் பிள்ளைங்கள அவ்வளவுதான் ஒரு தாய் தகப்பன் என்பவன் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான் இறைவனுடைய கருணையின் நான் அந்த குழந்தை அவனுக்கு கிடைக்கிறது அதை அவன் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு அவ்வளவுதான் அது எந்த உரிமையும் கொண்டாட முடியாது நீங்க எந்த குழந்தையாவது நம்மளுடைய பேச்சை நினைக்கிறீங்களா என்னையா என்ன சொல்ற சுமக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஐந்து மாதத்தில் இருந்துதான் காது கேட்கும் திறன் வருது தாய் என்ன பேசுறாங்க என்ன மொழி பேசுறாங்க அவங்க என்ன வேலை செய்யறாங்க என்ன மாதிரியான விஷயங்களில் அவங்க ஈடுபடுறாங்க அவங்களுடைய தகுதி என்ன அதனுடைய அவங்க தாய் வந்து என்னென்ன மாதிரியான உரையாடல்கள்லாம் ஈடுபடுறாங்களோ அதை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பழக்கப்படுத்தி இந்த குழந்தை வந்து ஐந்து மாதத்திற்கு பிறகு கேட்கும் திறன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தாயினுடைய மொழி யாருமே சொல்லி கொடுக்காத மொழி அந்த பிள்ளைக்கு பரிச்சயமாகுது பேசுகிறாங்க அப்போ ஐம்பதில் வளைமா என்பது தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய ஐந்து மாத குழந்தை கேட்கும் திறன் வந்தது போது எப்படி அதை வளர்ந்து வந்து இன்றைக்கு வெளியில் வந்து ஆன்மீக தேடலில் ஈடுபடுகின்றதோ அந்த தாயினுடைய கருவில் என்ன அதை பேசி பழகி கேட்கிறதோ அதுவாகவே மாறுகிறது சில விஷயங்களை வந்து மனசுல போட்டு கோச்சுக்கிட்டு கஷ்டங்களை நாமளே அதை வெளியில் வந்து சுமக்குறோம் அதை கண்ணதாசன் வீடு அழகாக சொல்வார் அத்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் ஒரு கட்டு மரத்துக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த பச்சை மரம் வெட்டி அதை தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே உள்ள அமைங்கிடும் அதே மரத்தை கொஞ்சம் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி காய வச்சு திருப்பி தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மரத்தில் ஏறி நீங்கள் சவாரி பண்ணக்கூடிய அளவுக்கு அது மிளக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிடும் மனிதனுடைய மனநிலையும் அப்படி மாற வேண்டும் என்று எண்ணுகிறார் கஷ்டங்களை நீங்க ஏன் சுமக்குறீங்க பரவடுத்து உங்க மனசை வச்சுக்கங்க கட்டுமரம் போல லேசா வச்சுக்கோங்க கண்ணதாசன் அத்தமல் இந்து மதத்துல மிக அழகாக சொல்கிறார் அப்ப நாம தேடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நாம வந்து மனசுக்குள்ள போட்டு போட்டு புதைக்காம எல்லாம் இறைவன் செயல் எல்லாமே இறைவன் பாத்துக்குவான் அப்படிங்கிறத நீங்க விட்டுங்க இறைவன் பார்த்துக்கான் கிடையாது வாழ்க்கை எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இது நமக்கு இல்ல எல்லாமே இறைவனுக்கு சொந்தம் இந்த நாடகத்தான் நடிக்க வந்திருக்க முடிஞ்சு போயிடுவோம் அது வந்து ரொம்ப அழகாக நம்ம திரைத்துறையில் இருக்கக்கூடிய பா பாரதி ராஜா டைரக்டர் சொன்னார் அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க நீங்கள் நிறையா சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க வாழ்வினுடைய தத்துவத்தை பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் வாழ்வினுடைய தத்துவத்தை பற்றி எங்களுக்கு நிருபர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஒவ்வொருவரோடு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் எடுத்து முடிக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ட்டு அவருடைய பாணியில் ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்க்கையும் எடுத்து முடிக்கப்பட்ட திரைப்படம் இப்ப எடுத்து முடிச்சாச்சு திரைப்படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க கஷ்டம் வரும்போது அழுகிறீங்க இன்பமாக இருக்கும் போது இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை இப்போ இந்த வாழ்க்கையை தான் நம்ம பட்டினத்தாரெல்லாம் சொல்றாங்க பற்ற வாழ்க்கையை வாழ்க்கிறாங்க அதாவது இறை வழிபாட்டிலேயே தமிழ் கடவுளான முருக கடவுளை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் முருகனை வழிபடாதவர்கள் இருக்கவே முடியாது அறுவடை வீடுகள்லாம் ஒன்றான பழனிமலையில அவர் வந்து கோபணத்தோடு தான் நிற்கிறாரு செல்வ செழிப்புகள் மிகுந்த முருகப்பெருமான் அறுபடை வீடுகளினுடைய பிரச்சனையாக விளங்கக்கூடிய பழனிமலையில் அவரு கோபணத்தோடு நிற்கிறாரு ஏன் அவர் நினைச்சிருந்தா நல்ல சட்டையெல்லாம் போட்டு நல்லா நின்றுக்கலாம் ஆனா வாழ்க்கை என்பது என்ன பற்ற வாழ்க்கை இதை பத்தி கவலைப்படாதீங்க எதுவுமே நம்ம கையில் இல்லை என்னிட நிறைய செல்வங்கள் இருந்தாலும் நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போகவில்லை நான் எப்படி வந்தனும் நிறுவனமாக வந்தனும் நிறுவனமாக நான் போறேன் அதே மனிதன் முதல்ல உணர வேண்டும் இந்த பற்றத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை இது இறைவனுடைய வாழ்க்கை அவன் என்ன சொல்றானா அதை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போக போறான் ஒரு ஆன்மீக தேடல் ஆன்மீகத்தை தேடி தேடி ஓடுறான் ஆன்மீகத்தை தேடி ஓடும் இறைவனுடைய கருணை கிடைக்காமலே நிறைய பேர் நாம் இந்த தேடலில் வந்து நம்ம தோற்று போய்விட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி இந்த ஆன்மீக தேடலை தேடும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் மனதில் உள்வாங்கிக் கொண்டு என்னதான் நாம் செல்வ சொல்லி போட்டு இருந்தாலும் கடைசியில் இறை வழிபாடு என்று வரும்போது நம்முடைய வாழ்நாளில் யாருக்கேன்னு ஒரு இல்லாதவருக்கு ஏழைகளுக்கு உதவுங்கள் அந்த வழியாக நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீக தேடலில் நிறைவு பெறும் உங்களுடைய மனது நிறைவு பெறும் அந்த நிறைவை தேடி நீங்க இறைவனுடன் தேட ஒன்றே ஓட வேண்டியது இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் அந்த இறைவனே உங்களிடம் வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கான் அதைத்தான் தாய் தந்தையர் வழிபாடுங்கிறான் தாய் தந்தையரே வழிபடுங்கள் பிள்ளையார பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிள்ளையாறு தாய் தந்தையரை வழிபாட்டா உலகத்தில் உள்ள எல்லா கடவுளையும் வழிபட்டதாக சமம் என்று சொல்லுகின்றார்கள் உலகத்தினுடைய முதல் முழு முதல் கடவுள் முதல் கடவுள் பிள்ளையாறு அவரே வந்து தாய் தந்தையை வழிபட்டு அவருக்கு நல்லது செஞ்சதுனால அவர் ஆன்மீக தடலில் முக்தி பெற்றவர் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் முதல் கடவுளான அந்த பிள்ளையாரை வழிபட்டு விட்டு தான் அந்த விலையை நம்ம செய்கிறோம் அந்த வகையில் நீங்கள் தாய் தந்தையரை முதலில் வணங்குங்கள் அதன் பிறகு இல்லாதவருக்கு இயன்றதை செய்யுங்கள் நிச்சயமாக ஆன்மீக தடலில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் எல்லோரும் நிச்சயமாக உறவுகளை மதிப்பவர்கள் உறவுகளுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் தான் இந்த ஆன்மீக தேடலிலே பங்கெடுக்க முடியும் நமக்கு வாய்ந்திருக்கக்கூடிய இந்த உறவுகள் என்பது இறைவன் கொடுத்தது நண்பர்கள் மட்டும்தான் நாம தேடிக் கொள்வது உறவுகள் அனைத்தும் இறைவன் கொடுப்பதுதான் அந்த இறைவன் கொடுத்த உறவுகளை நாம வலிமையோடு வைத்துக் கொள்வது நமது வாழ்நாளிலே வலிமையோடு வைத்துக் கொள்வது உறவுகளை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்வது ஆன்மீக தேடலின் முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்கு என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த இறை வழிபாடு என்பது முக்தி அடைந்து எல்லோரும் இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பணமாக இந்த ஆன்மீக தேடல் ஒரு அற்புதமான நிகழ்வாக கருதப்படுகிறது என்று சொல்லி இந்த அற்புதமான தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையானது ஒரு ஆன்மீக சொற்கொழிவை நிகழ்த்திய வட்டாட்சியர் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறி தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலேயும் நேரம் ஒதுக்கி இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக மீண்டும் நன்றியை கூறுகிறோம் இப்பொழுது இந்த நூல் வெளியீட்டு விழா நூல் பெற்றுக்கொள்ள இருப்பவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரு சொக்கலிங்கம் அவர்கள் திரு சரவணகோபால் அவர்கள் திரு முருகேசன் அவர்கள் திரு மாசிலாமணி அவர்கள் ஆலயத்தில் இருப்பார் அவரையும் விரைந்து வருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் அரசு துறையிலே பணியாற்றி வந்தாலும் இது போன்ற ஆன்மீகங்களுக்கு மிகவும் ஈடுபாட்டோடு வருகின்ற வட்டாட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நூல் ஆசிரியர் சதானந்த அவர்கள் தன் சீடர்களுடன் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இரண்டு நாள் மாநாட்டிற்கும் இந்த குரு விழாவிற்கும் வந்திருந்து சிறப்பித்தவர்களுக்கும் அதற்கு உதவியவர்களுக்கும் பல வகையிலும் உதவியவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது ஆலயத்திலே அபிஷேகம் தொடங்க இருக்கிறது அதை தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும் கல்யாண மண்ட ராகவேந்திரா திருமண மண்டபத்திலே மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்பொழுது ஆசியுரை நிறைமுறையாக திரு சதானந்த சுவாமி அவர்கள் சில பார்த்து நீக்கி நேசமாகிய அறிகுரு நீ என காட்டி பிறப்பு நன்னிலம் என்ற புண்ணியக்ேத்திரத்தில் ஐந்து ஆறு தேதிகளில் கைவள்ளி பெருமன்றம் தமிழ்நாட்டின் மூன்றாவது மாநாடாக அவருக்கென வாங்கப்பட்ட இந்த நிலத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்துண தேசிகளுடைய குரு பூஜையும் குரு பூஜையும் காரணம் இரண்டு பேரையும் ஏன் ஒப்பிப்ப ஒப்பி ஒப்புக்கொள்கிறோம் ஒன்றாகப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இரண்டு பேரும் வைகாசி மாதம் இரண்டு பேரும் விசாக நட்சத்திரம் இரண்டு பேரும் ஒரே ஸ்தானம் இந்த மூன்று பெருமையும் கொண்ட புண்ணியஸ்தலம் அதனை அந்த காலத்திலேயே அவர்கள் உணர்ந்து அதனை பாடியிருக்கிறார்கள் நன்ன எழுந்த நாரணன் கிருபையாலே தண்ணியன் ஆனையின் நான் உத்திரியத்தை பிசுகின்றேன் தண்ணியன் என்ன நானே தாண்டவம் ஆடுகின்றேன் என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டசாமிகள் பதிவு செய்து விட்டார்கள் அந்த வகையில் இந்த புண்ணிய சேந்திரம் எல்லா வகையிலும் அகமும் புறமும் தொழுந்து என்பது போல பருமனாக பார்த்தால் நனிதம் என்ற ஊருக்கு பெருமை சேர்க்கிறது சுட்சுமமாக பார்த்தால் துரியம் அதாவது ஞான பூமியின் ஏழாவது துரிய பூமியாக துரியாதீத பூமியாக குறிப்பிட உணரப்படுகிறது இந்த இரண்டையும் சேர்த்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் அதனை புசித்து உயிர்வு பெறுவார்கள் என்ற ஒரு பெருமை இருக்கின்றனவோ என்னவோ இன்னும் அதனை தொடர்ந்து வருகின்ற பக்தர்கள் அதனை பயன்படுத்தி அன்படுவார்கள் என்று காரணத்தால் அந்த பாடலை அந்த காலத்திலேயே தானதராய சுவாமிகள் பதிவு என்று என்னால் உணர முடிகிறது அந்த பாடல்களை நான் மனப்பாடம் செய்கின்ற போது எனக்கு எவது வயது பாடல்களையும் அதாவது மாதத்தில் மூன்று நூல்களை மனநம் செய்தேன் ஒன்று கீதாச்சார கட்டளை மூலம் மூன்று கைதலி நவனிதம் இந்த மூன்று நூல்களையும் ஐந்தர மாதத்தில் இருபத்தி ரெண்டு வயதில் மரணம் செய்திருக்கிறேன் அந்த நேரத்திலேயே நான் வந்து வந்திருக்கிறேன் ஐயா திருமர்கள் பத்மநாபியார் அவர்களுடைய மேற்பார்வையில் அந்த நேரம் இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் அவரிடத்தில் நான் சென்று அவருடைய உபசரிப்பையும் பெற்றிருந்திருக்கின்றேன் இவ்வளவு பெரிய ஞான்களை படித்ததன் பயன் அந்த மனணம் செய்த விஷயம் எனக்குள் ஏதோ ஒரு உணர்வை தோண்டியது மூன்று கடலையும் ஒரே நேரத்தில் கொடுத்தது போன்ற ஒரு பெருமை குழந்தைகளுக்கு பழம் உழைக்கிற போது கைக்கு சிக்கிறது எடுத்து வாய்க்குள்ள தெளிச்சுக்கிறமா அதுக்கு எதுவும் கைக்கு சிக்காம பார்த்துக்கிருவாங்களா அப்படி பார்த்தாலும் அது தேடு தேட்டமெல்லாம் அந்த கை கிடைச்சது போல வாய்ப்பு தெளிக்குமா அதுபோல இந்த நூல்களை மரணம் செய்தது பயன் அந்த நேரம் எனக்கு அந்த மாதிரி உணர்வை தோண்டியது ஆனாலும் காலம் என்னை மிகவும் கஷ்டப்படுத்தியது அதற்கு மேல் சுயாதீதம் என்ற பொருளை நான் உணர்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத நல்ல மனநிலையும் கொடுத்திருந்தது கஷ்டம் ஒரு பக்கம் சுகம் ஒரு பக்கம் இரண்டையும் நான் சமமாக காண வேண்டிய காலம் வந்தது அது இரண்டாயிரத்தி ஒன்னும் இரண்டாயிரம் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்திலிருந்து நான் இந்த ஆன்மீக பணியில் செயல்பட துவங்குகிறேன் ஐயா சொல்லியது போல தலைவர் ஐயா சொன்னது போல ஊதியூரியில் சென்று அமர்த்தேன் மனதை விட்டு நீங்கவும் ஏற்கனவே படித்திருந்த அத்தனை விஷயங்களும் எனக்குள் இருந்து மலர்ந்தன அந்த மலர்ந்த வாசனைகளைத்தான் ஒவ்வொரு நூலாக பணி செய்ய ஆரம்பித்தேன் அவருக்கு உதயசித்த ஞானக்கதைகள் என்ற தலைப்பேற்று பதிப்பு செய்து இரண்டாயிரத்தி ஏழில் அதே ஊழியில் வெளியீடு செய்தேன் இப்படி ஒவ்வொன்றாக மூன்றாவது நூல் திருவள்ளுவர் குடும்ப வரலாறு நான்காவது ஒளிதில் உடக்கம் ஐந்தாவது தமிழ் பகவத்கீதை என்னும் பரமார்த்த தரிசனம் ஆறாவது கீதாச்சார தாலாட்டு ஏழாவது கைவல்ய தமிழிதான் இந்த கைவல்யம் எழுதுவதற்கு எனக்கு முதலில் இஷ்டம் காரணம் திருவள்ளுவர் குடும்ப வரலாறுக்கு பண்ணதுக்கு திருவள்ளுவர் குரலுக்கு உரை எழுந்தது போல ஏகப்பட்ட பேரை எழுதியிருக்கிறார்கள் இதுல போய் நம்ம என்னத்தை போய் எழுத போறோம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தாழ்ந்த மனப்பான்மை எத்தனை பேர் பத்தொன்பது பேர் எழுதியிருக்கிறார்கள் இதுவரை இன்னும் ஒரு சிலர் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் தெரிந்தவரையில் கைதல்ய நவனி திரு நூலுக்கு பத்தொன்பது பேர் எழுதியிருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது நூலில் பனிரெண்டு பேருடைய உரை நூல்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இருபதாவது நபராக நான் எழுதியிருக்கிறேன் அமிர்தவர் சினி என்னும் அந்த முறைக்கு தலைப்பு கொடுத்து அந்த முறையை பங்கேற்கிறேன் ஒவ்வொருவரும் அவரவர்கள் அனுபவத்துக்கு தெரிந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் ஆனால் முன்னுரையில் நூலை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் அந்த பத்தொன்பது பேரையும் வழிபொழிந்திருக்கிறேன் அது நான் செய்த ஒரு சிறு பதிவு எல்லாவற்றையும் ஒரே நூலில் ஒரு இடத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றலை என்னுடைய பணியில் ஒரு எளிமையான கடமை என்று நான் கருதுகிறேன் இந்த நூலில் இருந்து ஆரம்பிப்ப திட்டம் போட்டத்துடன் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ராஜேந்திரத்தில் இருக்கின்றவர்கள் உருவத்தையே பார்க்க முடியவில்லை ஏதோ நிழல் போல் தெரிகிறது தெரியவில்லை இப்படி இருக்கிறவங்க கையில் இனவனியது ஒரே இழுத்து நம்ம சாத்தியமா முடியாது என்று நான் கைவிட்டேன் ஆனால் அந்த நிலையை தலைவரையா புரிந்து கொண்டார்கள் ஜி கே செல்லா அவர்கள் அரிமா தாராபுரம் தொழிலதிவர் உடனே அங்கே அது அவருக்கு தெரிந்த கண்ணாஸ்பத்திரி போட்டு போய் அதுக்கு தகுந்தது வேலையெல்லாம் செய்து ரெண்டு கண்ணுக்கும் சிறப்பாக ஒரே பார்த்துக்குள்ள ரெண்டு கண்ணுக்கும் லென்ஸ் பொருத்தப்பட்டு ஐம்பத்தி ரூபாய் செலவழி அப்புறம் முடிச்சனுமே சரி சொட்டு மருந்து போடணும் சொட்டு மருந்து போட்டோம் சொட்டு மருந்து போட்டு முடிஞ்சு ஏதோ ஒரு வழி வந்து ரொம்ப அவதிப்பட்டே ஒரு நாள் நைட்டு அதையும் அவங்களே கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரி வச்சு ஒரு அஞ்சு நாலு நாள் நல்ல ஐசி வால் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டு வந்து முன்னாடியே நான் டைம் பொறிச்சிருந்தேன் கடந்த ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நூலை முதல் முதலில் இங்கே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் செயலுக்கு எழுத வேண்டும் என்று என் மனப்பாங்க ஆனால் முடியவில்லை இப்போது தூரத்து பயணம் ஆகாது என்று டாக்டர்களுடைய பரிந்துரை வேறு ஆனால் உடனே அங்கேயே உட்கார்ந்து இந்த நன்னினம் தாண்டவரே சுவாமிகள் சன்னிதானத்திற்குள் இருவரும் இருக்கலாமே தவிர என் நூல் எப்போதும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் பொறாமைப்பட வேண்டாம் உங்களுடனும் இருக்கிறார்கள் எனக்குள் இருக்கிறவர்களை நான் பார்த்துக் கொண்டேன் உங்களுக்குள் இருப்பவர்களை நீங்கள் விரைவில் பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் நிச்சயம் எப்போதையும் முடியும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி அந்த பின்பற்றி ஐந்தாம் தேதி ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாள் இந்த இரண்டு பா பதிகளுக்கும் முறை செய்வது குறிப்பிட்டேன் அது அதே மாதிரி பிரெசு கொடுத்து டைப்பிங் கொடுத்து எல்லாம் முடிச்சு கடைசியில் குறிப்பிட்ட டைத்துக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் ஆக எல்லாம் கூடி இந்த திட்டம் போட்டது இன்னும் ஒரு வருஷம் முடியலை இதுக்குள்ள இவ்வளவு செய்ய வச்சு இந்த மண்டலத்திலையும் சிறப்பா வட்டாட்சியர் மெளியிட வச்சு அப்புறம் ஐயா அவர் முருகையா அவர்கள் அவர அருமையா பேசினாரு இப்படி ஒவ்வொருவரும் நான் சொல்ல வேண்டிய கருத்து அவங்க சொன்ன கருத்து நம்ம எல்லாம் பேசுறோம் பாக்குறோம் பகிர்ந்துக்கிறோம் அப்படி எல்லாரும் தோரணையில் அவங்க தன்மையில் தான் கடமை செய்ய வேண்டும் பட்டற்ற தன்மையில் கடமை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நாம் செய்கின்ற செயல்கள் கொஞ்சம் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்பதை நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி மலையில் ஒருவன் வயிற்று வழியாக துடித்துக் கொண்டிருந்தான் அவன் முருகப்பெருமானத்தில் போய் பணிபடை செய்த அங்கே தங்கி இருந்தால் நமக்கு வைத்து தீர்ந்து போகும் நம்பி அங்க போய் அந்த படிக்கட்டுல உருந்துட்டான் தென்னாங்க அந்த படிக்கட்டுல எழுதிருந்த அந்த கந்தன அனுபூதி பாட்டுகளை கண்ணா பெண்ணான் படிப்பான் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற எந்த பாகுபாடும் அவனுக்கு தெரியாது கடவுட கடவுட் கடுகு செட்டில் படிச்ச மாதிரி படிப்பான் அவன் உருக பெண்மான்னு பார்த்தாரு ஐயோ இவன் பாட கேட்டு நமக்கு வேணும் எடுத்துதான் இருக்கு அங்க வயதுவெளி தீர்த்தல் நீ பாட வேண்டியிருந்து நார் இப்படி சம்பவம் நடந்ததாக சுவாமி மலையில பெரியவங்க எங்க எங்க காலத்தில் தாங்க பாடம் என்ற காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால கர்மம் என்பது மிக சாதாரணம் என்று நாம் எண்ணக்கூடாது ஒரு சிறிய கர்மம் ஆண்டாலும் அந்த கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எதனோடு செய்ய வேண்டும் யார் மூலமாக செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்ய வேண்டும் தெரிய முடியாது எல்லாராலும் ஆனால் செய்தவர்களை கண்டு அணுகி அவர்களிடம் கேட்டு தெரிந்து செய்து கொள்ளலாம் கர்மத்தை செய்வதே சிறந்த கர்மயோகம் என்று கருவிக் கையில் எல்லோரும் சிறப்பித்த வந்து சிறப்பித்து பேசிய அத்தனை விஷயங்களும் இந்த பெரியமண்டில் நான் எதிர அளவுக்கு மிகப்பெரிய சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அன்பர் உத்தம்மன் அவர்கள் வருமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி வர அது வரைக்கும் உத்தேசம் சொல்லுறேன் அன்பர் உத்தம்மன் அவர்கள் இங்கு மேடைக்கு விரைவாக வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாமண்டலம் மூன்றாவது மாநில மாநாடுகளை சந்தித்திருக்கிறது இதிலிருந்தே ஆரம்பத்தில் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு வரும்போதெல்லாம் இங்க கூட்டம் கிடையாது ஏதோ நானும் வந்துட்டு போவேங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஐயன் தான் ஏதோ பூஜை பண்ணுவாரு ஆனா இப்போ இவ்வளவு வளர்ச்சிக்கு வந்திருக்கு இந்த வளர்ச்சிக்கு வந்ததுக்கு காரணமா இருந்த துணை விரிந்த அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல பாண்டவர சுவாமிகள் சுயம்பர சுவாமிகள் ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி எல்லாம் கோபமும் வாழ்த்தி நான் அமைவு பெறுகின்றேன் அம்பிகை பண்ண ஞான குரு உள்நாடு போற்றி நிலநாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளில் அந்த ஜீவமாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழநிலம் அவற்றின் மேலாம் அருவும் பதங்கள் போட்டி உலக முதற்புதல் பொருளை முன்பற்கு உணர்வு அரிதாங்கொருளை போதிய ஆகமத்தின் பொருளின் முடிவில் முடிவாய் உள்ள பொருளை பட்டறிய பற்றிய பெரியோர்கள் பரவிய வான்பொருளை அலை திவளை நுரை கடலாகி விதித்து ஒடுங்கும் போல் அகில அண்டமும் குதித்து ஒடுங்கும் அதன் மூல பொருளை இளைய இணைய சற்காகிய யானாகும் பொருளை எங்குமாம் பரம்பொருளை யாமும் துதிப்போம் இங்க குடும்பியிருக்கின்ற அனைத்து சாதுக்களுக்கும் குடித்து குடும்பிருக்கின்ற அங்க அனைத்து குருமார்களுக்கும் அடியார்களுக்கும் வியாசிகளுக்கும் என்னுடைய நேற்று சுருக்கமா சேர்ந்த பாடல் என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த பாடல் ஒண்ணு கோவிந்த கனவில் படங்களை ஓதுவான் வாதனையால் ஆய்ந்தறிந்தவன் அப்படி செப்புவதன் ஆபாசும் ஆவான் மாய்ந்தவுடல் வெறுவரும் வெல்லவன் மனிதனப்படுவான் வீழ்ந்த சிதார்பாசன் போகலும் விவகாரம் இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா இந்த கனவுல காடும் போது பாதை நான் பூர்வ புண்ணியத்தினால இத ஆராய்ச்சி பண்ணும் போது நம்ம பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இந்த பெரிய விண்ணவர்கள் தேவர்களாக இருந்தாலும் மனிதன் எப்பவும் வாய்ந்தவுடன் அந்த வெண்ணிலா எி அல்லது தண்ணீராகி தன்மையாகி போனதுக்கு அப்புறம் அந்த பிரிதி எப்ப போகும்னா மூன்று உபாதிகளால்தான் போகும் சொல்லு நினைச்சேன் மூன்று உபாதி என்னன்னா அவை சின்ன உபாதி பிரிதிபிம்பாதி அத்தியாச உபாதி இந்த மூன்று உபாதியினால்தான் இந்த பிரிதிபிம்பம் போகும் நம்ம ஜீவன் ஜீவத்துவம் போகும் இந்த ஜீவன் போகும் அது வரைக்கும் இந்த ஜீவன் ஜீவித்துக்கொண்டே இருக்கும் பிறந்திருந்து ஜீவித்துக்கொண்டு தான் இருக்கும் அதை போக்குவரத்துக்கு இந்த மூன்று உபாதின்னு தீர்க்கணும் அதுக்கு அதுக்குரிய சாதனை என்ன அது சாதனை என்னன்னா பிரிதிபிம்ப நம்ம உபாதினா நாமதிக்கோம் முதல் உபாதி போனால் கடனம் ஒன்றான உடலனும் உபாதி போனால் உத்திரம் ஜீவமுத்தல் அடி முடி நின்றி விதைப்பட்டு பாராட்டுகின்ற கடலன் ஒரு கடம் இருக்கு அந்த கடத்த என்ன பண்ணிருக்கு இது வளைச்சிருக்கு மண் வளைச்சிருக்குறது சொல்லும் ச ச சூர் மணலை கிளியும்பி தோன்றும் ஆகாசம் போல வள்ளையால் உட்கது போல் தோன்றும் எல்லையில் ஏகமென்று இருந்துடாயே பாட்டு அர்த்த என்னத்தைண்டி தெரியுற ஆகாச நட்சத்திரங்கள் அப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல எப்போது அந்த ஆகாசம் அப்படி மகாசமா தான் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நமது கைவளிய நம்மை மூன்றாவது மாநாட்டிற்கு ஒன்னாவது உழைக்கக்கூடியவர்களில் திரு உத்தமன் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர் எனக்கு அறிவுமே வேண்டாம் எனக்கு உழைப்புதான் முக்கியம் தேவையில்லை தேவையில்லை என்று நேற்று முதல் அந்த சமையல் அறையிலே உட்கார்ந்து கிடக்கிறார் சும்மா வந்து போங்க வந்து போங்கன்னா யாருக்கு என்ன குறைபாடு இருக்கு அதை பேர் என்கிட்ட கேக்குறாங்க யார் யாருட்ட சொல்லுங்க அப்படின்னு இருங்க அவரை நம்ம அறிமுகப்படுத்தோம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த இடம் வாங்க ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் பாடுபட்டு ஒரே ஆளு நான் போன வாரம் ஒன்னாந்தேதி இங்க வந்திருந்தேன் அப்ப அவரா ஒரு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு பூரா தண்ணி பாய்ச்சி அந்த இதெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவோ வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவருடைய வீடு இந்த பக்கத்தில் தான் இருக்குது வீட்டு வேலையும் செய்கிறதே கிடையாது இந்த ஒரு மாதமாக நான் எடுத்த காரியம் தியாகராஜன் சுவாமி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் நான் இத்தனை பேர் வர்றாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு வசதி அருமையாக செய்யணும் இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பாடுபட்டு இந்த விழாவுக்கு ஐம்பது அவரே சாரும் அப்படிங்கிறத எங்கள் மனசாட்சிப்படி திருமன்றத்தின் சார்பாக அவரை வாழ்த்தி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நமது அவர்களை வேண்டி திரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நமக்கு நன்றி என்பது அவருக்கு தான் நமக்கு பொருந்தோம் மேலும் அவர் நன்றாக இருந்து சொன்னது போல நண்பர் அவர்கள் மற்றவர்கள் என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் செய்யவில்லை என் கடமை செய்கிறேன் என்று மிகவும் தாழ்மையாக சொல்லுவது எல்லோரும் வரவேற்கத்தக்கதும் ஏற்கக்கூடியதும் ஆக ஒன்றுதான் ஆனாலும் ஒன்றை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயம் ஞான விசாரணையில் அஞ்ஞானம் என்று நாம் உணர வேண்டும் காரணம் இந்த விஷயத்தை நாம் நம்மளது என்று என்ன பண்ணாது எல்லாம் அவரு கண்டு விட்டபோது அவர் நம்மளுடையது என்று சொல்லவில்லை ஒரு டீ பிளைட் எழுதி கோவிலுக்கு பிள்ளையார் உயிர் ஒரு பெய்ண்டரை போட்டு அவருக்கு ஊதியத்தை கொடுத்து அதில் எழுதி அதில் மாற்ற அது சாதாரண உலகில் இருக்கிறவனுடைய செயல் மற்றவர்களும் அல்லது பரமம் நம்ம பாசையில் வைத்தால் பரபரம் பிரம்மம் பிரம்மமாகவே இல்லாமல் பரபிரமம் என்று ஆகிறது பரபிரமம் பரபிரமமாக இல்லாமல் மூலத்தின் இறுதி ஆகிறது மூலத்தின் இறுதியும் மூன்று குணங்களை வெளிப்படுத்துகிறது மூன்று குணங்களிலிருந்தும் சக்தி ஆவண சக்தி என்று வந்து ஊறாம் விளம்பரமாகவே வந்து கொண்டிருக்கிறது இத்தனை விளம்பரங்களையும் எல்லாம் அல்ல பிரமே தரும்போது நாம் செய்கின்ற விஷயங்களை பற்றி நாம் ரொம்பவும் உருவிக் கொள்ளக்கூடாது நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் இந்த எண்ணம் பள்ளல நம்ம தர்மதாய சுவாமிகளுடைய அனுகிரகமும் அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு என்றும் எப்போதும் உதவியாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கௌரவிக்கும் வண்ணம் சாமி அவர்கள் அவருக்கு மரியாதை செய்வார்கள் அவருடைய பணியும் உத்தமனுடன் இருந்து அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் பொன்னர் திருவடிகளை வணங்கி இந்த இடத்துல இது நடக்குமான ரொம்ப சண்டை எனக்கு இருந்துச்சு ஏன்னா எல்லா செயலும் நடந்து வரும்போது ஓரிரு இடர்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் கடந்து இந்த அளவுக்கு ஓரளவு கிட்டத்தட்ட இலக்கை நெருங்கிட்டோம் தான் நான் நினைக்கிறேன் இதுல வந்து நிறைய எப்படி கேட்டீங்கன்னா உங்களுடைய நீங்க எல்லாம் வந்துருக்க ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கு ஏன்னு உங்களை ஒண்ணு நல்லா கவனிக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பல்வேறு காரணங்கள் அதனால முடிஞ்ச அளவு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நாங்கள் செய்யணும்னு அதுல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா இந்த தருணத்துல அந்த எந்த குறையன்னாலும் எங்களை நல்லபடியா இருந்து இந்த நிகழ்ச்சிய வருஷ வருஷம் எல்லாரும் இருந்து எங்களை கூடி இந்த குருபாக குருக்கும் எங்கள் தாண்டவேஸ்வர சுவாமிக்கும் ஏன்னா எங்க ஊர்ல இருக்க எங்களுக்கே எவ்வளவு பேர் இருந்தோம் நிறைய பேர் வரோம் போறோம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த அளவுக்கு அதை வந்து உருமச்சாங்களாம் இந்த இடத்துல கூடி இருக்கதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா இந்த அதனால இந்த நிகழ்வுகளை ஏதாச்சும் குறைவுகள் இருந்துச்சுன்னா அந்த குறைக்கு நானே பொறுப்பேற்றுகிறேன் பணியாற்றிய இரட்டையர்களாக கூறப்படுபவரில் ஒண்ணு உத்தமன் இரண்டாவது ஈஸ்வரன் ஈஸ்வரனை அது அதிகமாக இந்த ஊரிலும் நமக்கும் அவர் பல நிகழ்ச்சிகளில் வந்திருப்பதால் அவரையும் நன்றாக தெரியும் இருந்தாலும் ஞான பெருமன்றத்தின் சார்பாக அவருக்கு நம்ம சாமி அவர்கள் மரியாதை செய்ய பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்னில் நான் தலிலம் வந்திருந்த அவர்களை சந்தித்தேன் அவரோடு சில நண்பர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்திருந்தார்கள் என்னை ஒரு துறவி என்ற ரீதியில் எனக்கு நல்ல மரியாதை செய்தார்கள் உணவு மற்ற வசதிகள்லாம் செய்து கொடுத்து என்னை பாராட்டி இங்கேயே நீங்க இருந்துருங்க சாமி கைலயம் படிச்சிருக்கீங்களே நாங்கள் அதெல்லாம் கேட்கலாம் விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் இங்கே இருந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் வெளியில் தற்சமே மனநிலை சரியில்லை வெளியில் எப்படியே சுற்றி வரை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு சமாவணம் சொல்லி விட்டுட்டேன் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல தடவை வந்து போகிற நேரமெல்லாம் உண்மையிலேயே எனக்கு அடுத்து தொண்டர்களில் ஒருவராக இருந்து எனக்கு நல்ல பணியுடன் செய்திருக்கிறார்கள் தாரா தாராபுரத்திற்கு நான் செய்ய எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தவறாமல் வந்து கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அதுபோக இந்த நனிலம் புண்ணிய பூமியும் சுவாமிகள் நாராயணசுவாமிகளுடைய சன்னிதானத்தில் பழிவடை செய்வதில் நிறைய பேர் இருந்தாலும் அதிலே அதிகமான பங்கு ஐம்பது சதவீதம் அவரையே சாரும் என்று என்னால் நன்கு உணர முடிகிறது காரணம் அவருடைய திருப்பணி தொடர்ந்து விறுவிறுப்பாக மிகவும் கவனமாக எல்லா எதையும் இடைவிடாதவாறு தொகுத்து பணியாற்றுகின்றது எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம் என்று சொல்லி அவருக்கும் எல்லாம் இந்த இறைவனும் பெரும்படுத்திகளும் எல்லா நலன்களையும் தருவதாக சிந்தித்து இந்த மரியாதையை உத்தியாச உபாய திருத்தம் கடைசி பாட்டுல கானனீர் கந்தற்பனூர் கனாவோர் வானமை மலடிசை மேற்கொம்புணமாம் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே வெள்ளையமால் சுண்டும் வெள்ளையில் ஏகம் இருந்திராயே புதுசா காணல் நீர் பொய் கனா ஊரும் பொய் இந்த உலகம் வந்து எப்படி வந்து கைத்தூற்பாம்பு காணலில் எப்படி பொய்யா இருக்குமோ அதே மாதிரி இந்த உலகம் பொய் தான் இந்த கற்பிதம் தான் நம்மள்கிட்ட இருக்குது உண்மையில நம்ம எந்த முத்தியுமோ எங்கேயுமே போய் அடையறது கிடையாது எப்போதுமே ஏகமாக பிரம்மசுரபாகத்தான் இருக்கும் அந்த பிரம்ம சுருவம் என்று எப்போது இருந்ததோ ஞானம் எல்லோருக்கும் தத்துவம் இங்கே எல்லோருக்கும் கிடைத்து விட்டது தத்துவம் எல்லாருமே தத்துவ ஞானங்கள் தான் அந்த தத்துவ ஞானத்தை திடமாக்கும் பொருட்கள் எல்லாம் அதுக்கு தடமாக்கிறதுக்கு ஒரே வழி தான் பிரம்மம் என்று திடமாக உறுதியாக நம்புறது அந்த அதுக்கு இந்த உபாதிகள் போறதுக்கு பாக்கி எதையும் உபாதி போகணும்னு உபாதி இல்லை நமக்கு எந்த உபாதியும் கிடையாது எந்த பந்தமும் கிடையாது பாசம் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம அதற்கு அப்பாற்பட்ட நிலை சாஸ்கர நிலை சொப்பரநிலை துழுத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இருக்குது மூணு நிலைக்கு தான் நம்ம இதுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நம்ம எதுவும் கிடையாது அந்த அதீத நிலை அந்த அதீத நிலை எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே அந்த அதித நிலையை பெற்று ஜீவனு முத்திரா அவர்களே இருக்கீங்க விதேகி கடைசியில் இருப்போம் இந்த தேகம் தேகம் நிற நேரத்தில் உங்களுக்கு அந்த நிச்சயம் அந்த முக்கிய சுரூபத்துக்கு பிறப்புக்கு போகாது சுரூபத்துக்கு வரும் என்று வாழ்த்தி மற்றும் உத்தமன் ஈஸ்வரன் மற்ற சார போட்டவர்களெல்லாம் எல்லோரும் நீண்ட நாள் இருந்து நீங்கள் பையை செய்ததற்கு என்னுடைய நம்முடைய மரியாதைக்குரிய பாரதி பித்தன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தன்னுடைய வீர மிகுந்த உரைகளாலே நாடெங்கிலும் தமிழ் தொண்டு செய்து வரக்கூடிய அந்த தமிழ் தாத்தாவாகவே இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டை தன்னுடைய அன்பர்களெல்லாம் தங்குவதற்கு ஒரு மடமாகவே திறந்து வைத்து காத்திருக்கக்கூடிய அந்த நல்ல நெஞ்சம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நம்முடைய சதானந்த சுவாமி அவர்கள் அவர்களுக்கு கால்வை பொறுத்து கௌரவித்து இந்த நூலை அவர்கள் பரிசாக அளிக்கிறார் பேச்சு மதவரிசம் நடந்த குருபதியில் மிகவும் தாராளமாக கோடை இடி மலை போல பேசி எல்லோரையும் குளிர வைத்து வருவார் நம்முடைய இந்த ஒளிப்பதிவாளர்கள் மீனாட்சுந்தரமையா கோயிலூர் மடத்திலிருந்து வந்திருக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து கௌரவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ திரு மீனாட்சரமையா பல்லாண்டு வாழ்க்கையான வாழ்த்தி அவர்களை கௌரவிக்கிறோம் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கும் ஐயா திரு பால்ராஜ் அவர்கள் நேற்றைய தினம் எனக்கு நன்றி உரை வழங்கியிருந்தார்கள் நேற்று உள்ள விட்டு போனதையும் இன்று உள்ளதையும் மொத்தமாக உங்கள் அனைவருக்கும் எல்லாரும் எடுத்துச் சொல்லி நன்றி கூற வேண்டும் நண்பனர் பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வேளையில் அமர்ந்திருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அருமை ஆன்மீக செல் மல்கினை மூன்று நாள் நிகழ்வு இரண்டு நாள் மாநாடும் மூன்றாவது நாள் இப்பொழுது குரு பூஜை நிகழ்வும் நிறைவுக்கு வரும் நேரம் குரு பூஜை இங்கே பூஜை நடக்கும் போது அதனால இதற்காக உழைத்தவர்கள் தொடக்கத்தில் இருந்து பலர் அவர்கள் எல்லோரும் ஒன்று நாள் லிஸ்ட் அளவுக்கு மிக அதிகமான எண்ணிக்கையினுடைய அன்பர்கள் இங்கே ரெட்டையர்களாக உத்தமனும் ஈஸ்வரனும் சேர்ந்து இந்த பணியை அவர்களுடைய டீம் அதையும் எனக்கு பெயர் சொல்ல தெரியாத அளவுக்கு உள்ள அந்த டீம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த காரியத்தை நடத்தி இருக்கிறது கோவிலூர் மடாதிபதி அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் இங்கு மேடை அமைத்தது இந்த ஷாமியானா போன்றது வீடியோகிராஃபி எல்லாமே கோவிலூர் மடத்தினுடைய செலவு இப்படி நன்கொடை தந்தவர்கள் அங்கங்கே உள்ள ஊர்களில் எல்லாரும் நன்கொடை இப்படிப்பட்ட எல்லோரையும் நினைத்து நன்றி கூறுவதில் மகிழ்கிறேன் பெயர் சொல்லி ஒவ்வொரு நாள் சொல்லுறேன் முதல் நாள் மாநாடு அதில் பேசிய அன்பர்கள் கலந்து கொண்டு செயலாற்றிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பல ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் நன்கொடை கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு கூட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நன்கொடை கொடுத்திருக்கிறோம் அவள் அனைவருக்கும் நன்றி பேசியவர்கள் உண்மையிலேயே என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஒவ்வொருவரையும் குறுக்கிட்டு சீக்கிரம் முடிய சீக்கிரம் முடிஞ்சன்னு சொல்லி நான் அந்த ஒவ்வொருவரிடமும் நான் கெட்ட பெயர் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுல நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுவேன் என்னதான் உங்களை எல்லாம் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தியதால் தான் நிறைய பேரை மேடையேற்றி கௌரவிக்க முடிந்தது பாரதிப்பத்தனை கோபந்தான் அவருக்கு அடுத்த இருக்கிறார் கோபந்தான் அந்த ராஜபுத்தி சொல்லப்படுகிற சுவாமி அவர்கள் வேறு இல்லை ஆனா ஏற்றின சிக்க முடியும் ஒவ்வொருவரை அதை எல்லோரும் என்னை மன்னித்து ஆனா எல்லோரும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு தன்னுடைய பங்குகளை எல்லாம் இங்க ஒரு கருத்துக்களை இங்கு பதிவு செய்யுங்கள் உங்களுடைய கருத்துகள் எங்களுக்கு அடுத்து நடத்த விழாக்களுக்கும் மாநாட்டுக்கும் பயனுள்ளதாக அமையும் மாநாட்டுக்கு வருகை அன்பர்கள் கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்கள் நன்றி கூறுவதற்கு இருக்கும் போது யாரை பெற சொல்லி நன்றி கூறல ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ளூர்ல சொன்னேன் எங்கள் எல்லோருக்குமே இன்ஸ்பிரேஷனாக அதாவது உந்துதலாக எங்களை செயலாற்றுவதற்கு ஊக்கம் கொடுத்தவராக இருந்தவர் மறைந்த தியாகராஜன் அவருடைய பாடம் இருக்கு முதலாவது மாநாட்டை நடத்துவதற்கு அவர்தான் தனியாக காரணமாக இருந்து கைபல்யன் அவனிடம் ஞானப் பெருமந்தத்தை அமைத்து செயலாற்றியவர் சென்னையில் இந்த விழாவை முதல் மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் பல முறை சந்தித்தோம் நண்பர் ஏழுமலை மகாராஜன் ஐயா வெங்கட்ராமன் பருமளி ராமன் என்று சொல்லக்கூடிய வர முடியல ஜவஹர் சாமி வர முடியல வயசாகி போயிச்சு பல சென்னையில நாலு காடாக இருந்து போவோம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உக்களை உட்காந்து பேசி முடிவெடுத்து குறிப்பெடுத்து விட்டு அங்க உள்ள ஒரு சாப்பிட்டு கலைஞ்சிருவோம் நான் அறுப்பு கோட்டிலிருந்து போவேன் இப்படி பல தடவை சந்திச்சிருக்கிறோம் இதெல்லாம் இங்கு அடித்தளமாக அமைந்து முதல் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது தியாகராஜன் மிக வேகமாக செயல்படக்கூடியவர் இந்த கைவல்யம் பல இடத்துல பேசணும்னு சொன்ன உடனே நாங்கள் அங்கே போகும்போது என்ற குருநாதரோட செல்லும் பொழுது எல்லாம் பல இடத்துல பேசுகிறோம் நாம் எல்லாரும் ஒருங்கிணைக்க வேணைக்கப்பட வேண்டும் என்று பேசும் அதை தியாகராஜன் எடுத்து ஒரு கொடுத்து இதை செயல்படுத்தினோம் தியாகராஜின் மறைவை இப்பொழுது இட்டுக்கட்டுபவர் இப்ப அங்க பாருங்க உள்ள இருந்து அவரேதான் அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காரு நண்பர் ஏழுமலை பெருந்தொழிலதிபர் இப்பொழுது கைவல்ய நாமிகாரப்பெருமனத்தின் செயலாளராக இருந்து ஆட்டிக்கொண்டிருப்பவர் இதை இன்னொரு ஆளு கொடுத்து நீ போய் கொடுன்னு சொல்லல அவரே கொடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியங்களை எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள் அங்கு உட்கார்ந்து அந்த பதிவு செஞ்சுக்கிட்டு முருகராஜ் இறையுடைய நாகேந்திரன் இப்படி ஒவ்வொரு அன்பரும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா டீ எடுத்துக்கிட்டு வர்றது இந்த கம்மகஞ்சி எடுத்து வர்றது எல்லாம் பாலகிருஷ்ணன் பாபு இப்படி அந்த கைவலியான மனித ஞானபெருமன்றத்தை சேர்ந்த பாடிங்கன்று சேர்ந்த அன்பர்கள் எல்லோரும் இங்கு வந்த பிறகு ஒவ்வொரு வேலையும் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அருமை ஐயா இமா சுப்பிரமணியம் அவர்கள் அம்பாசத்துல இருந்து வந்திருக்காரு போன்ல நான் முதல் மாநாட்டுக்காக யாருமே தெரியாது பேசும் போதெல்லாம் நான் ஓய்வு பெற்ற தலைமை அரசியலாக இருக்கூரி பெராசர் சொன்ன உடனே அந்த ஒரு இணக்கம் அங்கெல்லாம் ஒரு இனம் என்று இப்படி ஒவ்வொரு முகம் தெரியாத ஆட்கள் பேசி வர ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சகோதரர்களாகவும் அவருடைய துணைவியாரம் சகோதரி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இப்படி நான் பெயர் சொல்லாத அன்பர்கள் எல்லாம் எத்தனையோ விருதுநகர்லந்து கைவல்லிய மாதர் சங்கம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் பாரம்பரியம் அவர்கள் திரளாக வந்திருக்கிறார்கள் பொள்ளாச்சிலிருந்து மகளிர் வந்திருக்கிறாங்க இங்க வந்து அவங்களுக்கு கம்பங்கஞ்சி காட்சி ஒவ்வொருளும் கொடுக்குறாங்க இந்த கோடையிலும் அது எவ்வளவு நமக்கு எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது எல்லாம் குடிச்சு பார்த்த முடியாது ரெண்டு பேரும் தமிழ் குடிச்சு இப்படி ஒவ்வொரு வகைகளையும் தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக தந்தவர்கள் கோட்டையத்திலிருந்து வந்திருக்கார்கள் கடவுளும் மனைவியாக வந்திருந்த சங்கரநாராயணர் அவர்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறார்கள் இந்த ஒவ்வொருவரையும் முதல் மாநாட்டுக்கு அவர் யாருமே தெரியாது அதுக்கப்புறம் மாநாட்டுலாம் சந்திச்சேன் ஒருங்கிணைத்த இந்த மாய சக்தி இங்கு இருந்து சமாதி கொண்டிருந்த கொண்டிருக்கக்கூடிய நமது குருமார்கள் நாராயண தாண்டை அந்த சமாதி ஆலயத்தை இப்போ மகா கோவிந்தசாமி ராஜபாளையம் இந்த இடத்துல மட்டும் கட்டினா போதாது இந்த பக்கத்தில் இருக்கிற இடம்தான் சி டிபார்ட்மெண்ட் இருக்குது அதையும் நாம் அரவணைத்து நமது பங்களிப்பை கொடுத்து எல்லாம் ஒரு பெரிய அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும் இங்க வந்திருக்க யாருக்குமே ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கையால் கூட தண்ணி வசதி இல்லை அந்த வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த இடத்தை வாங்கி இருக்குது அந்த கனவை நாம் மீப்பட வைக்க வேண்டும் நாம் எல்லோரும் இன்னும் அதிக பங்களிப்பு செய்து இந்த நிலத்துக்கு வாங்குற கடனை திருப்பிக் கொடுக்கணும் இந்த நிலத்தை மேம்படுத்த வேண்டும் இந்த வளாகம் முழுவதையும் ஒரே சதரமான அளவில் ஒரு பெரிய அமைப்பாக மாற்றி செயல்படுத்த வேண்டும் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை நான் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி நன்றி கூறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் அடுத்த மாநாடு பொள்ளாச்சியில் நண்பர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏற்பாடு செய்த போலதான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கோடிபாளையம் பேசினோம் அடுத்த மாநாடு மே மாதத்தில் பொள்ளாச்சியில் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறது அதை உறுதிப்படுத்திய பிறகு உங்களுக்கு எல்லாம் அமைப்பு ரீதியாக உங்களுக்கு தகவல் வரும் எல்லாருமே அரசை பதிவு செய்திருக்கிறீங்க அந்த கருத்தை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன் அருமையை பொள்ளாச்சியை குடும்ப பேட்டை அந்த தங்கவேலு அவர்கள் இதை ஆமதி சில ஒரு நிமிடம் ஒரு வாங்க மாநாடு நாலாவது மாநாடு வாய்ப்பிருக்கு நாங்கள் அதற்கு உங்களுக்கு தனியாக தகவல அனுபவம் அமைப்பு நிறைவு போனே எனது அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே என்பது வழிவந்த குருவே மூர்த்தி யேவே கிளியோ தவிக்கோவினாயே செய்யுமாறு காணேன் திருவடி போற்றி போற்றி ஓம் தா தா தா இந்த எல்ல各位 நன்றி செய்வோம் நன்றி வணக்கம்